பஞ்சதசி முதல் அத்தியாயம் பிரத்யக் தத்துவ விவேகம் இந்த அத்தியாயத்தில் வேதாந்தத்தினுடைய சாரத்தை மிகச் சுருக்கமாக சொல்கிறாரு மற்ற அத்தியாயங்களில் விரிவாக விலகி கொண்டு போகிறார் ஆரம்பத்தில் ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆத்மாவாகிய நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் என்ற கருத்தை நிலைநாட்டினார் பிறகு பிரம்மனும் சச்சிதானந்த சொர்வம் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இரண்டும் ஒன்று அப்படிங்கிற கருத்தை நிலைநாட்டினார் இதில் ஆனந்தம் தெரியவில்லை சத்துசித்து கூட புரியுது ஆனந்தம் புரியலேன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு தடை இருக்கின்றார் என்ன தடை அறியாமை என்ற தடை அவித்யா இந்த அறியாமை எப்பொழுது வந்தது அப்படி எப்பொழுது வந்தது என்பதை விளக்குவதற்காக சிருஷ்டி தத்துவத்தை விளக்கினார் இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் போதே அறியாமை ஜீவனுக்கு இருந்துருக்கு அதனால் சிருஷ்டியே சொன்னார் அதில் பிரம்மன் பிரகிருதி அப்படின்னு ஒரு தத்துவம் பிரம்மன் ஒரு தத்துவம் எப்பொழுதும் இருக்குது பிரகிருதின்னு ஒரு தத்துவம் இருக்குது அது மாயைன்னு சொல்லுவோம் நம்ம சென்ற அந்தவியோகத்தில் பார்த்தோம் பராப்பிரகிருதி அபரா பிரகிருன்னு பார்த்தோம் இதே தான் பராப்பிரகிருதி பிரம்மன் அபரா பிரகிருதி இங்கே சொல்லக்கூடிய பிரகிருதி அல்லது மாயைன்னு வச்சுக்கலாம் இந்த பராப்பிரகிருதியும் அபராப்பிரின்னு சேரும் பொழுதே சிருஷ்டி வந்துச்சுன்னு சொன்னோம் நம்ம அங்கேயும் பார்த்தோம் ஏழா வித்தியாயத்தில் பார்த்தோம் கதே கருத்து இங்கே பார்த்துருக்கோம் ஏற்கனவே பேர் வேறு அவ்வளோதான் வித்தியாசம் பிரகிருதியில் மூன்று குணம் இருக்குன்னு பார்த்தோம் அதில் சத்துவ சுத்த சத்துவ பிரதானமாக எடுத்துக்கொண்டு ஈஸ்வரன் வெளிப்படுகிறான் கடவுள் என்ற தத்துவம் வெளிப்படுகிறது மனித சத்துவம் அசுத்த சத்துவம் அல்லது இரஜோகுணத்தை பிரதானமாக எடுத்துக்கொண்டு ஜீவன் வெளிப்படுகிறான் சமோகுணத்தை பிரதானமாக வைத்து இந்த பஞ்சபூதங்கள் ஸ்தூல சூக்ஷம பஞ்சபூதங்கள் ஸ்தூல சரீரம் சூக்ஷம சரீரம் இந்த அண்ட சராசரம் அனைத்தும் வந்தது இந்த ஜீவன் இரஜோகுணத்தை பிரதானமாக வைத்து வந்ததால் அவன் அறியாமையில் இருக்கிறான் அதனால் ஆனந்தம் தெரியாமல் இருக்கிறான் அப்படிங்கிற கருத்தெல்லாம் பார்த்தோம் பிறகு அவன் ஆனந்தம் தெரியாமல் இருப்பதால் வெளி விஷயத்தை நோக்கி செல்கிறான் இந்த ஒரு பூச்சி உதாரணம் சொன்னார் அதாவது இவன் வந்து ஒரு பூச்சி வந்து அந்த பிறப்பு இறப்பு சூழலில் சிக்கினது மாதிரி அலையில் சிக்கி மாட்டிக்கிட்டு தவிக்குது புண்ணிய வசத்தால் யாரோ ஒருத்தர் எடுத்து வெளியே விட்ட உடனே அது மரத்தினல்ல ஆனந்தமாக அமைதியாக இருக்குதுன்னு சொன்னார் அது மாதிரி இந்த அறியாமையின் வசத்தினால நாம் என்ன பண்ணுறோமா பிறப்பு இறப்பு சூழலை சிக்கி தவிக்கிறோம்னு சொன்னார் அதிலிருந்து வெளியே வருவதற்கு நல்ல சத்குருவை அடைந்து அதாவது புரோ சுரோத்ரிய பிரம்மணிஷ்டன் முறையாக கேட்டு அந்த ஞானத்தில் நிலை பெற்ற ஒரு குருவிடம் சென்று பஞ்சகோஷ விவேகத்தின் வாயிலாக இந்த அறியாமையை நீக்க வேண்டும் அப்படின்னார் பிறகு அந்த பஞ்சகோஷம்னா என்ன அப்படின்னு உழக்குனார் மூன்று சரீரத்தை அஞ்சு கோஷமாக பிரித்தார் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜ பிராணமயம் மனோமயம் விஜானமயம் ஆனந்தமயம் பிரித்தார் பிரிச்சுட்டு பிறகு முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் தத்துவ விசாரம் ஷிரவணம் ஷிரவணம்னா என்னென்னா நான் யார் கடவுள் யார் ரெண்டுக்கு உள்ள ஒற்றுமை என்னங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது வரைக்கும் கேட்கறதுக்கு பேர் ஷிரவணு பேர் ஆத்மாவையும் அனாத்மாவையும் தெரிந்து கொண்டு அனாத்மாவிலிருந்து ஆத்மாவை பிரித்து நான் ஆத்மஸ்வரூபம் எதுவும் பிரம்மணம் ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் நாம் படிக்கிற பாடத்துக்குப் பேர் சிரவணம்னு பேர் பிறகு மனனம்னு ஒன்று அதில் சந்தேகம் வரும் சந்தேகம் வந்தால் பிறகு நீக்கிறதுக்கு நூறு தேதி இருக்குது பிறகு நிதித்தியாசனம் இருக்குது வேதாந்தத்தில் ஆன்மீக வாழ்க்கையில் கடவுள் பக்தி கர்மயோகம்லாம் பண்ணிவிட்டு வரும் பொழுது தத்துவத்துக்குள்ளே வரும்போது ஞான வரும்போது சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் விஷயத்தை புரிவது வரைக்கும் சிரவணம் புரிஞ்ச பிறகு சந்தேகம் வந்தால் மனனம் அதை நீக்கிறதுக்கு பிறகு அது நிலை பெறுவதற்கு நிதித்தியாசனும் மூணு சாதனை இருக்குது சிரவணங்கிற சாதனையை முப்பத்தேழுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் சொல்கிறார் அதில் முதல்ல என்ன சொன்னார்னால் பஞ்ச கோஷத்திலிருந்து ஆத்மாவை பிரித்தல் நாம் மூணு சரீரமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஐந்து கோஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது கிடையாது இதிலேருந்து வேறானது ஆத்மா அப்படிங்கிற விஷயத்துக்காக யுக்தியின் அடிப்படையில் அறிவுபூர்வமாக பிரித்தார் அதற்கு என்ன பண்ணார் கனவு உறக்கம் சமாஜின்னு மூணு அவஸ்தையை எடுத்துக்கிட்டு பஞ்ச கோஷத்துலேருந்து வேறானது ஆத்மான பிரித்தார் இதற்கு எடுத்துக்கொண்ட உபாயம் என்ன அன்வய வதிரேக நியாயம் இந்த வார்த்தைகளை கேட்டவொடனே எல்லோருக்கும் அப்படியே பயம் ஆயிருது அணுவிறத்தி வியாவருத்தி நியாயம் ஒன்றும் கிடையாது சாதாரண விஷயம்தான் நம்ம தெரிஞ்ச விஷயத்த வேறு ஒரு வார்த்தைகளில் பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான் எது இல்லாவிட்டாலும் எது இருக்குமோ எது இருக்கும்போது எது இல்லாமல் இருக்குமோ அது அன்பைய எதிரேக்க நியாயம் இந்த உடம்பு சரீரம் இல்லாவிட்டாலும் ஆத்மா இருக்கும் ஆத்மா இருக்கும்போது சரீரம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி பஞ்ச கோஷத்தையும் பிரித்த இதெல்லாம் விரிவாக பார்த்துருக்கோம் பிறகு அதில் ஒன்று சொன்னார் இது எப்படி முஞ்சா என்ற புல்லில் இருந்து அது கூர்மையான புல்லாம் கவனமாக பிரிக்கலாம் கையில் அறுத்துருமா அதிலிருந்து அந்த தண்டை எப்படி கவனமாக பிரிக்கணுமோ அப்படி இ அது செயலில் பிரிக்கிறது இங்கே அறிவுனால் கவனமாக பிரிக்கிறது வேதாந்தத்தை கவனமாக புரிஞ்சுக்கலைன்னா தப்பாக அர்த்தம் புரிஞ்சிட்டு போயிடுவாங்க அதனால தான் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த வேதாந்தத்தை சொல்லும் பொழுது எல்லோரும் சொல்ல மாட்டாங்க பக்குவமானங்கள் சொல்லுன்னு சொல்லுவாங்க சாதாரண ஒரு மனுஷன்கிட்ட போய் நானும் கடவுள் ஒன்று அப்படின்னா எப்படி இருக்கும் அப்போ நான் பூஜை பண்ண வேண்டியதுலேன்ட்டு போயிடுவான் கடவுள் நானும் ஒன்றுன்னு நான் எதுக்கு பூஜை பண்ணணும் விவகார அடிப்படையில் ஒரு சர்வசக்திமான மல்பக்கங்கிறது நம்ம படிக்கிறோம் தத்துவ ரீதியாக ஆதார் அடிப்படையில் சொல்கிறமே ஒழி எல்லாத்தினுடைய அடிப்படையில் சொல்கிறது இல்லை மொட்டையாக ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டால் தப்பாக போயிடாரு ஒரு கவனமாக பிரித்து புரிஞ்சுக்கிறோன்னு அப்படிங்கிறார் தீரர்களால் தான் முடியுங்கிற ஒரு வார்த்தை சொன்னார் தீரர்கள்னால் யார் தொடர்ச்சியாக கேட்குறவங்க விடாமல் கேட்குறவங்க முயற்சியை விடாமல் பண்ணுறவங்க அப்படிப்பட்டவனால் இதை பிரித்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னார் இது என்ன பண்ணார் இதுவரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அறிவுபூர்வமாக அவஸ்தையை சொல்லி பஞ்ச கோஷத்தை சொல்லி பிரித்தார் இனி நாற்பத்தி மூணுலேருந்து என்ன பண்ணார்னா தத்துவமசி அதாவது வேதாந்தம் உபனிஷத் வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நானும் கடவுளும் ஒன்று நீயும் பிரம்மணும் ஒன்று ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று அப்படிங்கிற கருத்தை நிலைநாட்டுறார் அதுக்கு என்ன பண்ணார்னா பாகத்யாக லட்சணம் அப்படின்னு ஒரு லட்சணத்தை எடுத்துக்கிட்டு சொன்னார் இந்த வார்த்தைகள் தான் அதுக்கு என்ன பார்த்தோன்னா ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கணும்னா முக்கிய விருத்தி அப்படியே அர்த்தம் எடுத்துக்கிறது ஒன்று இருக்குது சிங்கம் வருகிறது மிருக பார்த்து சொல்கிறோம் இதுக்கு பேர் முக்கிய விருத்தி அப்படியே மிருக காட்சியில் சிங்கம் தான் வரும் அதில் இடமே கிடையாது அது அப்படியே எடுத்துக்கிறது முக்கிய விருத்தி குணத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்வது கவுனி விருத்தி அதாவது இதேது வந்து இந்த இடத்துல ஒருத்தர் வர்றார் அப்படியே மீசியை முருகிட்டு கம்பீரமாக வந்தார் சிங்கம் வருதுன்னு இப்போ சொன்னேன்னா இங்கே உண்மையில் சிங்கம் வரல சிங்கம் வந்து ஓடிடுவோம் நம்மலாம் இங்கே சிங்கம் வருதுன்னு சொன்னால் அந்த சிங்க சிங்கத்தை போன்ற வீரமுடையவன் வருகிறான்னு அர்த்தம் அது கவுனி விருத்தின்னு பேர் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் குணத்தின் அடிப்படையில் அந்த வார்த்தைக்கு பொருள் பார்க்குறோம் பிறகு இன்னொன்று பார்த்தோம் வியஞ்சனா விருத்தின்னு சொல்லி இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் பார்க்குறது இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி பொருள் பார்க்குறது சொல்கிறவங்கள காரில் இடம் இருக்கான்னு ஒருத்தர் கேட்குறாரு இடம் இருந்தேன்னா இல்லாட்டி என்ன அவனுடைய மீனிங் என்ன இடம் இருக்கிறது முக்கியம் இல்லை கூட வரலாமா அப்படிங்கிறத மீனிங் அதில் இதுக்கு பேர் வியஞ்சனா விருத்தி காலை மணி ஆறாகி எட்டாகி விட்டதுன்னு ஒரு அம்மா வந்து குழந்தைகிட்ட சொன்ன அர்த்தம் மணியே சொல்லலை உனக்கு ஸ்கூலுக்கு போக நேரமாச்சுன்னு சொல்லுது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் படுத்து இதுக்கு பேர் வியஞ்சனா விருத்தின்னு பேர் இன்னொன்று லக்ஷனா விருத்தி இங்கே தான் அந்த வார்த்தை பொருள் படலின்னு சொல்லும்போது புரியாமல் இருக்குது நேரடியாக பார்த்தாலும் புரியலை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த லட்சணையை எடுத்து கொண்டு பார்க்க வேண்டும் தத்துவமஷி என்ற வார்த்தைக்கு இந்த லக்ஷணா விருத்தியை பார்க்கணும்னு சொன்னார் அது எப்படின்னா அதில் மூணு பிரிவு பார்த்தான் விட்ட லட்சணம் விடாத லட்சணம் விட்டு விடாத லட்சணம் ஜகல் லட்சணம் அஜகல்லட்சணம் ஜகல் அஜகல்லட்சணம் பேர் அவ்வளோதான் ஒருத்தர் கேட்டார் எதுக்கு சாமி இந்த வார்த்தையெல்லாம் போட்டு குழப்புறீங்கன்னா ஏண்ட இந்த வார்த்தையெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா விவகாரத்திலே வேண்டியிருக்கு இந்த விருத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் எந்த அடிப்படையில் எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு பார்க்கணும் தேவை இருக்குது தத்துவத்தை விடுங்க பொதுவாக வாழ்க்கையிலே நம்மளுக்கு அடிப்படையே தேவை இருக்குது அதை சொன்னால்ல ஒரு அம்மா வந்து குழந்தைய ஏதோ திட்டுறது செத்து தொலை கோபம் அது கோபத்தை வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டேன் என்ன ஆகும் நீ நான் கேட்குறேன்ட்டு போனால் என்ன ஆகும் தப்பாக போயிடும் விவகாரத்திலேயே கூட வார்த்தைகள் எந்த சூழ்நிலையில் எப்படி என்ன நோக்கத்தில் சொல்கிறார் அவருடைய சூழ்நிலை எப்படின்னு தெரியாது நம்மளுக்கு அதெல்லாம் பார்த்து நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணணும் பொதுவாகவே தேவை இருக்குது இந்த லட்சணாவிறுத்திங்கிறது விட்ட லட்சணம் விடாத லட்சணம் விட்டும் விடாத லட்சணம்னு பார்த்தோம் பாகத்யாக லக்ஷணம் அதில் என்னன்னு சொன்னிங்கன்னா ஒரு இடத்துல அயோத்தி அழுதது அப்படின்னா அயோத்திங்கிற ஊரை விட்டுறணும் அது விட்டுட்டு அது சம்பந்தமான ஒன்றை சேர்த்துக்கிறணும் அது சம்பந்தமானது என்ன அயோத்தி மக்கள் அழுதார்கள் அயோத்தி மக்கள் அழுதார்கள்னு சொல்ல முடியும் மதுரா மக்கள் அழுதார்கள் சொல்ல முடியாது ஏன்னா அங்கே அயோத்தியை சம்மந்தப்படுத்தி அயோத்திங்கிற நகர வீடு இடத்தெல்லாம் விட்டுட்டு மக்கள் அது விட்ட லட்சணம் அதுக்கு பேர் ஜகல் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல விடாத லட்சணம் குதிரை ஓடுகிறது சிகப்பு ஓடுகிறது சிகப்பு ஓடுகிறதுனா சிகப்புங்கிற வார்த்தையை வச்சுக்கிறோனும் கூட ஒன்று சேர்க்கணு விடக்கூடாது அந்த வார்த்தையை எதுவுமே விடக்கூடாது அப்படியே வச்சுக்கிறணும் முதல்ல அந்த நகரம் ஊரை விட்டுறேன்னா ஊரில் இருக்க மக்கள் எடுத்துக்கிறணும் அதில் விட்டுறணும் அதில் இன்னொன்னே சேர்க்கணும் இங்கே விடாமல் வச்சுக்கிட்டு சேர்க்கணும் அங்கே விட்டுட்டு சேர்க்கணும் இங்கே விடாமல் சேர்க்கணும் சிகப்பு ஓடுகிறதுனா சிகப்பு அப்படியே வச்சுக்கிறணும் சிகப்பு குதிரை ஓடுகிறது ரேஷ்கோர்ஸில் குதிரை பந்தயத்தில் பார்த்தா சிகப்பு ஓடுகிறது அதே நேரத்தில் மாடுகள் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அங்கே மாடை சேர்த்துக்கணும் அங்கே வந்து மாடுங்கிறத சேர்த்துக்கிறணும் ஒரு கப் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இப்பெல்லாம் டீ சாப்பிட போகிறோம் கவர் எனக்கு ஒரு கப்பு கொடுங்கன்னு தான் வெறும் கப்பு எடுத்தால் கொடுக்க முடியும் அந்த கப்பை வச்சிக்கிட்டு டீயை சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு பிளேட்டு கொடுங்கன்னா ஒரு பிளேட் எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு அர்த்தம் அந்த பிளேட்டை அப்படியே வச்சுக்கணும் பிளேட்லாம் சாப்பிட முடியாது அதோடய மீனிங் வந்து உன்னை சேர்த்து சொல்வது விடாமல் வைத்துக்கொன்று ஒன்றை சேர்த்து சொல்வது விடாத லட்சணம் விட்டு சொல்வது விட்டு விட்டு அது சம்மந்தப்பட்டதை சேர்க்குறது விட்ட லட்சணம் இது விடாத லட்சணம் இது ரெண்டும் போக விட்டும் விடாத லட்சணம் ஒன்றை விடணும் ஒன்றை விடக்கணும் இதுக்கு பேர் பாக தியாக லட்சணம் பாகம்னா பாதி ஒரு பகுதி தியாகம்னா விடுறது ஒரு பகுதியை விட்டுட்டு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இன்னொரு பகுதியை விடாமல் வச்சுக்கணும் இதுக்கு பேர் பாகத்தியாக லட்சணம் அப்படின்னு பார்த்தோம் இந்த பாகத்தியாக லட்சணம் என்ன இந்த வாழைப்பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறார் தொழியோடு சாப்பிட முடியுமா தொலியை விட்டு உள்ளே இருக்க பழத்தை சாப்பிடுன்னு நர்த்தோம் தேங்காயை சாப்பிடுனா தேங்காயினுடைய அந்த இதை எடுத்துகிட்டு உள்ள பருப்பை சாப்பிடுன்னு நர்த்தம் ஒன்றை விடணும் ஒன்றை வச்சுக்கணும் இது பாகத்யாக லட்சணம் இதன் மூலமாக இந்த உபனிஷத் வாக்கியமான தத்துவமசி என்ற வார்த்தைக்கு பொருள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த இதுவரை நாற்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு நாற்பத்தி தத்துவமசி என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதற்கு வாட்சியார்த்தம் முதல்ல பார்த்தோம் வாட்சியார்த்தம்னா அந்த வார்த்தைக்கு முதல்ல என்ன அர்த்தம்னு பார்த்துக்கிறோம் முழுமையா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கும்போது முழுமையா பொருள் வரலன்னா லட்சியார்த்தத்தை எடுக்கிறோம் சத்துனா அது கடவுள்னு அர்த்தம் துவம்னா நீ அசின்னா இருக்கிறாய் நீ கடவுளாக இருக்கிறாய் இது நேரடியான அர்த்தம் பொருள் வருதா வரல அது எப்படி இருக்க முடியும் அப்போ என்ன சொல்கிறார் தத்துனா கடவுள் கடவுள்னா முதல்ல என்னென்னு பார்ப்போம் அதுக்கு வாட்சிய அர்த்தம் கடவுளுங்கிற முழு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் துவங்குற முழு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அந்த துவங்குற வார்த்தை நீ ஜீவன் ஜீவன்னால் என்ன பொருள்னு சொல்லியிருக்கு கடவுள்னால் என்ன பொருள் ஈஸ்வரன் கடவுள்னா ஈஸ்வரனுக்கு என்ன அர்த்தம் இது வாட்சிய அர்த்தம்னு பேர் இதை பார்த்துட்டு இது ரெண்டும் சம்மந்தப்படுத்த முடியாது அப்போ லக்ஷியார் எதை விடன்னா எதை வச்சுக்கணும் பாகத்தியாக லக்ஷணம் பார்த்தோம் பார்த்தீங்களா அப்போ ஒரு பகுதியை விட்டுட்டு இன்னொரு பகுதியை வச்சுக்கணும் இந்த விடுறதற்கு பார்த்தீங்களா அது எதை விடுறது எதை விடக்கூடாதுன்னா சத்தியமாக இருக்கிறத வச்சுக்கிறன்னு பொய்யாக இருக்கதை விடணும் பொய் தேவையில்லையே நம்மளுக்கு பொய் நம்மளுக்கு தேவையில்லை அப்படி பார்த்தால் இது இரண்டும் ஒன்று என்ற கருத்து விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்பத வாட்சியார்த்தம் தத்துனா அது இறைவன் கடவுள் ஈஸ்வரன் என்ன அர்த்தம் நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் அர்த்தம் பார்த்தோம் அதில் என்ன சொன்னார்னால் தத்துனா ஈஸ்வரன் ஈஸ்வரனில் என்னென்ன இருக்குன்னா பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்குது அது அழியாத தத்துவம் ஏழாவது அத்தியாயத்தில் பார்த்த மாதிரி பராப்பிரகிருதி பிறகு அதோட என்ன சேருது சுத்தசத்துவமான பிரகிருதி மாயை சேர்ந்ததுன்னு பார்த்தோம் ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம் பதினாறாவது ஸ்லோகம் பதினேழாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் இதை அப்போ இந்த பிரம்மனோட சுத்த சோங்கிற மாயை சேர்ந்தவுடன் அவர் என்ன ஆகிறார் ஈஸ்வரன் ஆகிறார் அவர் உபாதான நிமித்த காரணமாக ஆகிறார் இந்த உலகத்தை படைத்தவராக ஆகிறார் அது சேர்ந்த உடனே இன்னொன்று கையில் அவர் எதுனா தமோகணப் பிரதானமான மாயை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை படைத்தார் தமோகணப் பிரதானம் அது இந்த சிருஷ்டி எல்லாம் அது உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ்ட்டு அப்போ ஈஸ்வரனா என்னென்னா நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருப்பவர் படைத்தவரும் அவரே படைக்கப்பட்ட பொருளாகவும் இருப்பவர் அவரே இந்த படைக்க படைத்தல் என்ற தன்மை வரும் பொழுது அவர் என்ன சுத்த சத்துவ மாயையே வச்சுக்கிட்டு படைத்தார் பிரம்மன்கிற தத்துவம் சுத்த சத்துவத்தில் வெளிப்படும் பொழுது அது ஈஸ்வரனாக மாறுகிறது அது படைப்பு தொழிலை செய்யும் பொழுது அந்த படைக்கிறதுக்கு பொருள் எடுக்கும் பொழுது தமோகுண பிரதானத்தை எடுத்து கொண்டு செய்தால் அதற்கு பெயர் ஈஸ்வரன் இது போன கிளாஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன் அப்படியே வரிசையாக அப்போ ஈஸ்வரனுங்கிறது தத் என்ற வார்த்தையினுடைய வாட்சியார்த்தம் என்னன்னா பிரம்மணம் சுத்த சத்துவமான மாயையும் இருக்குது தமோகுணமான மாயையும் சேர்ந்தது ஈஸ்வரன் மிச்சம் ரஜோகுணமாயே இருக்குது அதுலருந்து யார் தோன்றா ஈஸ்வரன் தோன்றி ஜீவன் வெளிப்பட்டா நம்ம பார்த்துருக்கோம் அதான் அடுத்த சுலோகத்தில் நாற்பத்தி அஞ்சுல சொல்ற நாப்பத்தி அஞ்சு படிக்கலாம் யதாமலின்தாம் காம கர்மாதி தூஷிதாம் ஆதத்தே தத்பரம் பிரம்ம ஆரம் இந்த ஸ்லோகத்தில் ஸ்வம் பத வாட்சியார்த்தம் அதாவது ஜீவனுக்கு நேரடிய என்ன பொருள் ஜீவன என்ன பிரம்மன் பிளஸ் மாயை மலினசத்துவம் இரஜோகுண அம்சமான மாயை சேர்ந்தவுடன் ஜீவன் வெளிப்பட்டான்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பதினாறு பதினேழு தான் சொல்லியிருக்கார் அதையும் முப்பதாக சுலோகத்தை எடுத்துக்கிட்டு இங்கே ஞாபகப்படுத்தி ஜீவனுக்கு விளக்கம் சொல்கிறார் அதாவது அறியாமையில் பிரம்மன் அதுவும் பிரம்மன் தான் ஈஸ்வரன் வந்து சத்துவ குணத்திலையும் தமோ குணத்துலேயும் அபிமானம் வச்சதுனால கடவுளாயிட்டார் அதே பிரம்மன் என்ன பண்ணுறாரு இந்த ரஜோ குணத்தில் அபிமானம் வச்சதுனால் ஜீவனாகி அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கார் உண்மை அதுதான் பிரம்மன் தான் அவஸ்தப்படுறார் ஜீவனாகி பிரம்மன் தான் மோக்ஷத்தை அடைகிறார் பிரம்மன் தான் கடவுளாகவும் இருக்கார் அவர் எதோட சேர்றாருங்கிறத வச்சு அவர் கடவுளாக ஜீவரான்னு நம்ம பார்க்குறோம் சத்துவகுணத்திலையும் தமோகுணத்திலையும் பிரதானமாக வச்சு வரும்பொழுது கடவுளாகிறார் ரஜோகுணம் அதாவது சத்துவம் குறைஞ்சது அழுக்கு அழுக்கு படைஞ்சிருச்சுன்னா அது மலினசத்துவம் அது ரஜோகுணம் ஆகிறது அதில் வரும்பொழுது அவர் என்னவாகிறார் ஜீவனாக மாறுகிறார் அவன் என்ன பண்ணுறாருனா அந்த சத்துவகுணம் குறைஞ்சதுனால பார்த்தோம் ஆசை போகம் செயல் முதலியவைகளில் தாக்கப்பட்டு சம்சாரியாக இருக்கிறான் பார்த்துருக்கோம்ல ஆசைப்பட்றான் ஆசையினால் அதை நிறைவேறத்திற்கு செயல் செய்கிறான் செயல் செய்கிறதுனால போகத்தை அனுபவிக்கிறான் போகத்தை அனுபவிக்கிறான் திருப்பி செயல் செய்கிறான் திருப்பி போகத்தை அனுபவிக்கிறான் இப்படியே சுழந்துக்கிட்டே இருக்கான் இவன் தன் ஜீவன் அப்படின்னார் ஈஸ்வரனுடைய ஆணையினால் அல்பக்கியனாக இருக்க ஈஸ்வரனே படைக்கிறார் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கான் ஈஸ்வரன் கட்டுப்படுத்துபவராக இருக்கார் இவன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றான்ங்கிறார் அல்பக்யன் அல்பசக்திமான் சுகதுக்கங்களை உடையவன் அதாவது ஒரு கலெக்டர் வந்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறார் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் வந்து ஒரு கிளர்க்கவோ பையனவோ அப்பாயின்மெண்ட் பண்ணுறார் அவர் எப்படி இருப்பார் இவருடைய கட்டுப்பாட்டிலேருந்து இருப்பார் அது மாதிரி ஈஸ்வருடைய ஆணையினால் இவை எல்லாம் படித்த உடம்பே அவர்கிட்டருந்தே வந்தது ஏன்னா தமோகோணப் பிரதானமாக வச்சு பஞ்சபோகத்தை படைத்தார் அதுலேருந்து உடம்பு வந்துச்சு மனசு வந்துச்சு இது யார் கட்டுப்பாட்டில் இருக்கும் படைத்தவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் கலெக்டர் ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணால் அவருடைய கட்டுப்பாட்டுலேயும் கிளர்க்கு இருப்பான் பிஎன்ஓ இருப்பான் பிஏ இருப்பான் அப்பில் ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது ஆண்டவன் உலகத்தில் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி இருக்கா இல்லையா நான் ஒரு அன்னை உலகில் உலகின் மடியின் மீது அனைவரும் எனது கூட்டாளி அவர்தான் கடவுள் அவர் கட்டுப்பட்டு நாம் இருக்கின்றோம் அப்படின்னார் அதாவது ஒரு ராஜா இருக்கார் ராஜாவுக்கு கிரீடம் பதவி அந்த ஒரு பவர் எல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு கிரீடமெல்லாம் வச்சு செங்கோலை கும்பிட்டு சிம்மாசனத்தில் உட்கார வச்சா ராஜா அதே ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சிப்பாய் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு சின்ன கத்தியை கொடுத்து வாசல் நிற்க வச்சா அது சிப்பாயாகி தான் ஆனால் அவருக்கு கட்டுப்பட்டவன் தான் இவன் ரெண்டு பேரும் மனுஷன்தான் இவன் வந்து ஒரு சிப்பாய் மனிதன் அவனுக்கு ட்ரெஸ் என்ன படை படை வீரனுக்குள்ள ட்ரெஸ் இருக்குது அதுக்குண்டு நான் ஆயத்தை வச்சுருக்கான் அவனுக்கு கொஞ்சம் அதிகாரம்தான் இருக்கும் சிப்பாயிக்கு அவ்வளோதானே இருக்கும் ஆனால் ராஜாவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கும் இந்த ஜீவன் அப்படிப்பட்டவன் அல்பசக்திமான அல்ப அறிவு உடையவன் அப்படிங்கிறார் ஆக ஜீவன்னா பிரம்மன் ப்ளஸ் ஈஸ்வரன்னா ரெண்டுமாயி சேர்ந்துருது மொத்தம் மூணு இருக்கு சத்துவம் ரஜஸ் தமசுன்றிருக்கு சத்துவமும் தமசும் சேரும் பொழுது கடவுள் ரஜோகுணம் சேரும் ஈஸ்வரன் பிரம்மனுக்கு ஆகிறது இதுதான் ஜீவனுடைய தத்துவம் அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறார் நம்ம அங்கே பார்க்கலாம் இது சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் அப்புறம் எப்படி ரெண்டும் ஒன்றாகுதுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணுது எளிமையான ஸ்லோகம் ஸ்லோகம் நாற்பத்தஞ்சு யதா மலினசத்வாம் தாம் காம கர்மாதி தூஷிதாம் யதான்னா எப்பொழுது ரெண்டாவது வார்த்தை எடுத்துக்கங்க ஆதத்தே தத் பரம் பிரம்ம பரம் பிரம்மை தத் பரம் பிரம்மன் எப்பொழுது பரபிரம்மமானது முதல் வரியில் ரெண்டாவது வார்த்தை மலினசத்வாம் மலினசத்துவத்தையும் அதாவது ரஜோகுணத்தையும் தாம் காம கர்மாதி தூஷிதாம் காம கர்மாதினா ஆசை செயல் முதலிய முதலியன்னு சேர்த்துக்கறணும் பிறகு போகம் போகம் டி எல்லாம் சொன்னோம்ல முதலியன்னா எல்லாம் சேர்த்துக்கறணும் ஆசை செயல் முதலிய தூஷிதாம் தோஷமுடைய தூஷிதாம்னா தோஷமுடையதுமான எப்பொழுது பரபிரமமானது மலினசத்துவத்தையும் ஆசை செயல் முதலிய தோஷமுடையதுமான தாம் அந்த மாயையை ரெண்டாவது வரி ஆதத்தே எடுத்து கொண்டு எடுத்து கொள்கின்றதோ க ரெண்டாவதுல கடைசி வார்த்தை ததோச்சியதேன்றிருக்கு ததா உச்சியதே ததான்னா அப்பொழுது அதே தத் பரம் அந்த வார்த்தையை திருப்பி எடுத்துக்கிறோம் முதல் ரெண்டாவது வரியில் ரெண்டாவது வார்த்தை தத் பரம்பிரம்ம அந்த பரபிரம்ம்தான் அப்பொழுது அந்த பரபிரம்ம்தான் துவம்பதேன துவம்பதத்தினால் நீ என்ற வார்த்தையினால் உச்சியதே சொல்லப்படுகிறது முதல் சுலோகத்தில் தத் பதம் இங்கே துவம்பதம் எப்பொழுது பரபிரமமானது மலினசத்துவத்தையும் ஆசை செயல் முதலிய தோஷமுடையதுமான அந்த மாயையை எடுத்துக்கொள்கின்றதோ அப்பொழுது அந்த பரபிரம்ம்தான் துவம் பதத்தினால் சொல்லப்படுகிறது இந்த சுலோகத்தில் நீ என்ற வார்த்தையினுடைய நேரடியான பொருள் சொல்லிட்டார் நீ ஜீவன் நீ என்ன நாம நம்மளுடைய சொருபம் என்ன நம்மளோட பிரம்மனும் இருக்குது பிறகு என்ன இருக்குது ரஜோவனத்தில் வெளிப்பாட்ட வெளிப்பட்ட ஆசை முதலிய செயல்கள்லாம் சேர்ந்து வந்துட்டால் நாம் ஜீவன் மாயையில் இருக்கக்கூடிய ரஜோகுணத்தில் சேர்ந்துக்கிட்டால் நம்ம ஜீவன் ஆயிட்றோம் நம்மகிட்ட என்ன குணம் இருக்குது ஆசை செயல் முதலியன் டர் போகம் திருப்பி ஆசை செயல் இப்படி எல்லாம் உழல்வது ஜீவன் இது ரெண்டுக்கும் தனித்தனியான பொருள் கடவுள்னா என்ன அவர் யார் பிரம்மன் ப்ளஸ் படைப்பவர் படைக்கப்பட்ட பொருளாக இருப்பவர் சர்வசக்திமான் அனைத்தையும் அறிந்தவர் எல்லாம் வல்லவர் ஜீவன்னால் என்ன அதே பிரம்மன் ப்ளஸ் ரஜோகுண மாயையை சேர்த்துக்கிட்டாரு அந்த ரஜோகுண மாயை இருக்கிறதுனால இவனுக்கு ஆசை இருக்குது போகம் இருக்குது செயல் இருக்குது அந்த சம்சாரத்தில் வளர்கிறான் இது நேரடியான பொருள் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இது ரெண்டையும் ஐக்கியப்படுத்தப்படுறார் அடுத்ததுல ரெண்டையும் எப்படி ஒன்றுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துலேயும் ரெண்டு சுலோகத்தில் சில உதாரணங்கள் சொல்லி ரெண்டும் ஒன்று எப்படிங்கிறத நிறைவு பண்ணுவார் நிறைவு பண்ணப்புறம் என்னாகுன்னு தெரியுங்களா பூர்வபட்சி வருவான் ஒருத்தன் நீ புரிஞ்சதெல்லாம் தப்புன்றுடுவான் குழப்பி விட்ருவான் பிறகு குழப்பின சந்தேகத்தில் நிரூபணம் பண்ணணும் அதுக்கு ஒரு சில வேலைகள் பார்த்து மன்னனும் அங்கே போவோம் இப்போ என்னென்னா திருப்பி நாற்பத்தி ஆறாவது சுலோகத்தில் ஐக்கியப்படுத்துகிறார் பார்க்கலாம் நாற்பத்தி ஆறு படிகள் இந்த சுலோகம் எளிமையான சுலோகம்தான் அடுத்து நாற்பத்தி ஆறு சச்சிதாக்கீத்த அகண்டம் சச்சிதானந்தம் மகா வாக்கியன லட்சியத்தே இங்க என்ன சொல்றாருன்னா மாயையில் இருக்கக்கூடிய மூன்று குணம் சத்வகுணம் ரஜஸ்குணம் தமோகுணம் மூன்றும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டது விரோதமானது அதில் சத்துவமும் தமசும் ஒன்றாகிறது ரஜோகுணம் ஒன்றாகிறது அந்த சத்துவமும் ரஜஸும் சேர்ந்தது சத்துவமும் தமோகுணமும் சேரும் பொழுது ஈஸ்வரன் இரஜோகுணம் சேரும் பொழுது சீவன் இதில் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டுலேயும் மாயைதான் இருக்குது மூணு குணம் இருக்குது அதை விட்டுட்டு அது ரொம்ப தோற்றங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அது ரெண்டையும் விட்டாச்சுன்னா பிரம்மன் மட்டும் எஞ்சி இருக்கும் அப்படிங்கிற கருத்து சொல்கிறார் அது காலதேசத்திற்கு அப்பாற்பட்டு கட்டுப்படாமல் வரையறுக்கப்படாமல் அகண்டமாக ஏகமாக இருக்கக்கூடிய தத்துவமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் இப்போ விளக்கம் பார்க்கலாம் மாயையில் மூணு குணம் இருக்குது ரஜோகுணம் தமோ ரஜோ சாத்யகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த ராமாயணத்தில் பார்த்துருப்பீங்க ராவணன் என்ன குணம் மூணு பேர் அண்ணன் தம்பி ராவண ரஜோ குணம் கும்பகர்ணோ குணம் தூங்கிக்கிட்டே இருப்பான் விபீஷனு சத்துவகுணம் சத்துவகுணம் என்ன பண்ணுறாங்க கடைசியில் கடவுளோட சேர்ந்துடுறான் சேர்ந்துடுறானே இல்லைங்களா இவங்க ரெண்டு பேரும் அழிஞ்சு போயிடுவாங்க ம் சாத்யகுணம் இருந்தால் தான் சேர முடியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த மூணு குணம் இருக்குது எந்த குணமுமே யாருக்கு நிலையாக இருக்கிறதுல குணம் வந்து ரிலேட்டிவ் எப்பயுமே புரிஞ்சுக்கிறணும் நம்மகிட்டே ஒரு கெட்ட குணம் இருக்குன்னா நிச்சயம் அது வந்து உறுதியாக நிற்காது நல்ல குணம் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் எந்த சூழ்நிலையும் மாறி போயிடும் சேரா சேராதவங்கள்ட்ட சேர்ந்தால் என்ன ஆகும் நல்ல குணம் போயிரும்ல சிந்து பயிரின்னு ஒரு படம் பார்த்திங்களா நல்லா இருப்பான் அப்புறம் என்ன பண்ணுவான் ரொம்ப மோசமாக போயிடுவான் பெருத்திருப்பு நல்லா வந்துடுவான் இருக்கு இல்லையா அதனால் குணம்ங்கிறது எப்பொழுதுமே குணம்னு வந்தாச்சுன்னா அது நிலை கிடையாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் மாறிக்கொண்டே இருப்பது ஒன்றை சார்ந்து இருப்பது என்னை நல்லவன்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ நல்லவன்னு சொல்லியிருக்கான் பிறகு என்ன ஒண்ணுவாங்க திரும்பி கெட்டவன் ஆகிடலாம் கெட்டவன் நல்லவன் ஆகிடலாம் ஒரு சாமியார்ட்ட கேட்டாரான் தாடி வச்சிருந்துருக்கார் நல்ல பெருசாக தாடி வச்ச உடனே ஒரு பையன் சும்மா நாஸ்தியமாக கேள்வி வைக்கிறாங்க போய் என்ன கேட்டிருக்கான் இந்த உங்கள் தாடி இருக்குது இதுக்கும் கழுதைக்கும் கூட தான் இந்த தாடி இருக்குது ரெண்டில் எது உயர்ந்ததுன்னு கேட்டானான் சும்மா பம்புக்கே இப்போ எல்லாம் என்னால் சொல்ல முடியாது பண்ணாரான் முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு இவன் வந்து எது உயர்ந்ததுன்னு கேட்டிருக்கேன் இந்த தாடி ஒரு சு ஒன்று அதுவும் ரெண்டும் தாடி தான் இதில் இந்த தாடி உயர்ந்ததுன்னு கேட்டிருக்கான் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் நாலு கழிச்சு வான்னு சொல்லியிருக்காரு இப்போ கடைசியில் அவன் வர சொன்னாரான் சாகர தெருவாயில் வர சொன்னாரான் வர சொல்லி இந்த பார் இப்போ இந்த தாடி தான் பெருசு அப்படின்னா உயர்ந்ததுன்னு நேரம் ஏன் இப்போ சொல்கிறேங்க நேரம் இந்த தாடி கொண்ட மரியாதை இதுவரையும் காப்பாற்றிட்டேன் நான் ஒருவேளை இதுதான் உயர்ந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் மோசமாக போனேன் தாடி வச்சவங்களாம் மோசமாக இருப்பான் இன்னும் முடிவு பண்ணிருவேன் இல்லை எப்போ வேணாலும் மாறலாங்கிறக்காக சொல்கிறார் அவர் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறார் அதனால் இந்த குணம் என்பது ரிலேட்டிவ் மாறிக்கொண்டே இருப்பதுங்கிறார் எந்த குணமும் எப்போ வேணாலும் மாறலாம் மாறுறது நிலையாக இல்லாத விட்டு அதை இது கையில் வச்சுக்கிட்டு இருக்க அது வந்து சத்தியமாக இல்லை அது உண்மையாக இல்லை அதை வந்து ரெண்டுக்குமே கடவுளாக இருக்கட்டும் ஜீவனாக இருக்கட்டும் விரோதமானதுங்கிறார் அதனால் என்ன சொல்கிற ரெண்டையும் விட்டுட்டு நீ வந்து பார்த்தா ஒன்றாயிரு தூங்கும்போது நம்மளே மூணு குணத்தில் இருக்கான் தூங்கும் போது எங்கே இருக்கும் தமிழகத்தில் இருக்கான் விழிச்ச காலையில் சத்துவ குணத்தில் இருப்பான் பிறகு ரஜா குணத்தில் இருப்பான் சினிமாவாக சொல்கிறேன் வடிவேல் ஒரு படத்தில் பார்த்தேன் எங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவனாக இருப்பான் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே பயபக்தியோட அம்மா போலாம் பூஜை பண்ணுவான் பிறகு பயங்கரமாக வேலை செய்வேன் சாயந்தரம் ஆச்சுன்னா அது ஒரு குணம் வந்துடும் மூணு குணம் மாறி மாறி வருது அதெல்லாம் விட்டுட்டு நீ பார்த்தேன்னு சொன்னால் ஜீவன் அதே மாதிரி கடவுள்கிட்டிருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தா அவரும் பிரம்மன் ஜீவன் இருக்கதை விட்டால் இவனும் பிரம்மன் அவனும் பிரம்மன் அப்படிங்கிறார் இந்த பிரம்மனிடம் இருக்கக்கூடிய சத்துவகுண தமோகுண மாயையை விட்டுவிட்டால் ஈஸ்வரனும் பிரம்மனாகி விடுவான் ஜீவனிடம் இருக்கின்ற அந்த இரஜோகுண மாயை விட்டுவிட்டால் ஜீவனும் பிரம்மனாகி விடுவான் இது ரெண்டையும் விட்டுட்டு ஆதாரமாக இருக்கக்கூடிய தத்துவத்தை வைத்து கொள்ள வேண்டும் இது அகண்டம் சச்சிதானந்தம்ங்கிறார் அகண்டம்னா பிளவுபடாதது ஒன்றாத்த இருக்குங்கிறார் இது இது ஒன்றாக இருக்குது ஏக்கமாக இருக்குது நம்ம சச்சிதானந்த ஸ்வரூபம் ரீ பார்த்துட்டோம் நம்மளுடைய உண்மைஸ்வரமே சச்சிதானந்த ஸ்வரூபதே அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எதுங்கிறார் தைமானவர் அப்படி நீக்கிவிட்டு பார்க்கும்பொழுது இரண்டு பேரும் ஒன்றாகி விடுகிறோம் நம்ம காரில் போய்கிட்டுருக்கோம் ரோட்டில் அப்படியே போய்கிட்டு இருக்கோம் நல்ல வெயில் காலம் மே மாதம் ஓடுபுறம் தனியாக தெரியும் பார்த்துருக்கீங்களா மழை பெஞ்சது மாதிரி தெரியும் அது ஃபோர் வீலில் போனால் அழகாக தெரியும் அது நம்ம உண்மையிலே நீரா ஆனல் நீர் அங்கே தெரிகிற காணல் நீர் ஜீவன் வச்சுக்கோங்க பாலைவனத்தில் நடந்து போனால் நம்ம போனதில்லை கடல் மாதிரி தெரியும் தண்ணி அது ஈஸ்வரன் வச்சுக்கோங்க அந்த காணல் நீரும் பொய் இந்த காணல் நீரும் பொய் சர்வசக்தியும் பொய் அல்பசக்தியும் பொய் ரொம்ப அதுதான் அதனால் ரெண்டியும் விட்டாச்சுன்னு சொன்னால் இருப்பது பிரம்மன் மட்டுமே இப்போ ராஜாவும் இருக்கார் படைவீரன்னு இருக்கான் இன்னொரு நாட்டுக்கார் படையெடுத்து வர்றாரு இன்னொரு ராஜா படையெடுத்து வந்து ரெண்டு பேரையும் கைதி பண்ணிடுறாரு இவர் ராஜா உடையோடு அடைப்பாரா அவரை வந்து சேவகன் உடையோட சிப்பாயி உடையோடைய ஜெயிலில் அடைப்பார் ரெண்டு ட்ரெஸ்ஸையும் கலத்திருவார் கைதி ட்ரெஸ்ஸை போட்டு ஒன்னாக்கிடுவார் இப்படிதானே போடுவார் அப்போ இந்த ராஜா பதவியும் இந்த சிப்பாயினுடைய பதவியும் போச்சுன்னா ரெண்டு பேரும் அங்கே கைதி அது இன்னொரு உதாரணம் கூட பார்க்கலாம் அது வந்து இவராக வந்து பதவியை பிடுங்கறது பட்டினத்தார் இருந்தார் அவர் பெரிய செல்வந்தர் பெரிய செல்வந்தர் தானே செல்வத்தலாம் விட்டா என்னாச்சு எல்லா சமையும் தூக்கி போட்டார் என்ன என்ன பதவி அவருக்கு என்ன பேர் வந்துச்சு அவருக்கு துறவி பத்திரகிரியார் யார் ராஜா அவர் பிறகு தூக்கி போட்டு வந்துட்டார் அவர் யார் இப்போ அதுக்கு முன்னாடி அவர் ராஜா இவர் பெரிய வியாபாரி ரெண்டு பேர் இருக்கிற தூக்கி போட்டோன்னு என்ன ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் துறவி ஆயிட்டாங்க புத்தராக அப்படித்தான் அவர் ராஜா விஸ்வாமித்தர் ராஜா தூக்கி போட்ட பிறகு என்ன சொல்கிறான் துறவி வால்மீகி யார் திருடன் திருடன் பதவி தூக்கி போட்டார் அவரும் துறவி ஆயிட்டார் போயிட்டாரில்லையா இது எல்லாம் வந்து போகிறது ஒரு திருடங்கிறது மோசமான பதிவு அதை விட்டவன் இவரும் சாமியாகிறார் புத்தரும் விஸ்வாமித்திரர் பத்திரகிரியார் ராஜ பதவி அதை விட்டவன் இவங்களும் துறவி ஆகிறாங்க நம்மட்ருக்கு அல்பசக்தி அல்பங்கன் அல்ப ஆற்றல் எல்லாம் வந்து போகிறது அத்தனை குணங்களும் வந்து போகிறது அது மித்தியாக அது பொய்னு புரிஞ்சுக்கிட்டா கடவுள் இருக்கக்கூடிய சர்வசக்தியும் சரி அதுவும் பிரம்மாவுக்கு காலம் சொல்கிறான் இத்தனையே வருஷ காலம் அவரும் போயிடுவாருங்கிறாரு கோடி வருஷம் கூட ஆகட்டும் நீங்கள் இந்த தத்துவத்துக்குள்ளே போய் காலத்தை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தா காலம்ங்கிறது பொய்யும் தெரியும் காலம் பொய்யின்னு தெரிஞ்சுனா ஆயிரம் கோடி வருஷமே உங்களுக்கு அல்பமாக தான் தெரியும் ஆயிரம் கோடி வருஷம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது நம்ம ஒரு ஆயிரம் கோடி வருஷம் இருந்தார்னு சொல்லலாம் உங்கள் புத்திகளை இது ஒன்றும் கிடையாது ஆயிரம் கோடியும் ஒன்றுங்கச்சு ஒரு செகண்டு ஒன்று போயிடும் மனசில் அப்படி ஒரு அறிவு வரும் இந்த காலங்கிறது போய் நிரூபிக்கிறாங்க சயின்ஸில் கூட காலத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க விண்வெளியில் போயாச்சுன்னா இங்கேருந்து கிளம்பி ஒருத்தர் போயிட்டார் ஸ்பேஸில் நம்ம இங்கே என்னன்னு ஒரு இருபது முப்பது ஜெனரேஷன் முடிஞ்சிருக்குமா அவர் அதே உடம்போட திரும்பி வருவாராம் ஸ்பேஸுக்கு போயிடுச்சா டைம்ங்கிறது வேறு மாதிரி இருங்கிறாங்க எல்லாமே அப்படி இருப்பா அதெல்லாம் ஒரு இதோ ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க அதனால் இந்த காலம்ங்கிறது ஆயிரம் கோடி வருஷம் இருக்கட்டும் பத்தாயிரம் கோடி வருஷம் இருக்கட்டும் எல்லாம் மித்தியாதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நூறு வருஷங்கிறது தான் மித்தியாதான் தோற்றத்தில் இருக்க விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்குது எப்பயுமே பார்த்துங்க ஒரு விஷயம் என்னென்னா இதில் இன்னொரு தத்துவம் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறணும் ஒரு பண்பை புரிஞ்சுக்கணும் எப்படின்னா எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் என்ன வந்தாலும் அது நிற்கிறதில்ல கடந்து போய்கிட்டே இருக்கு இருக்கா இல்லையா போய்கிட்டே இருக்கு இது அறிவில் இருக்கணும் இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு கடந்து போயிடுச்சு நெச்சி நின்றுச்சா இதுவும் உறுதியாக போயிருங்கிற புத்தியோடு இருக்கணும் அதுதான் பழைய ஒரு சீரியலை சிந்து போயிரு தோனில் வரும் சித்தின்னு நினைக்கிறேன் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒரு வார்த்தை அந்த ஒரு அதில் இருக்கக்கூடிய அது வந்து ஒரு மொழி ஒரு ஞானியனுடைய வார்த்தை இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தை அதனால் எல்லாமே கடந்து போகக்கூடியது எல்லாம் நிலையல்ல இருப்பது ஆதாரமான பிரம்மன் மட்டுமே நிலை அப்படிங்கிறார் இப்போ ஏற்கனவே அங்கே ஒரு உதாரணம் சொன்னேன் பக்திக்கு ஒன்றுங்கிறதுக்கு முன்னாடி பக்தியை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்கிறது போன அந்தரியோகத்தில் சொன்னேன் இது அப்படியே தத்துவத்தில் பாருங்கள் ஒன்றுன்னு ஒரு நம்பர் இருக்குது ஒரு சைவரை போட்டால் என்ன பத்து ஒரு சைவர் போட்டால் பத்து ஓர் அறிவு ஜீவன் வச்சுக்கோங்க ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்றுங்கிறது பிரம்மன் சைவருங்கிறது ஓரறிவு ஜீவன் பத்துன்னா கொஞ்சம் கொஞ்சம் சக்தி வந்து இன்னொரு சைவர் ரெண்டு போட்டால் நூறு கொஞ்சம் மதிப்பு கூட ரெண்டு அறிவு ஜீவன் இன்னொரு மூணு சைவர் போட்டால் ஆயிரம் மூணு அறிவு ஜீவன் வச்சுக்கோங்க நாலு போட்டால் பத்தாயிரம் நாலு அறிவு ஜீவன் அஞ்சு போட்டால் ஒரு லட்சம் ஐந்தறிவு ஜீவன் ஆறு போட்டால் பத்து லட்சம் அது ஒரு தேவதைன்னு வச்சுக்கோங்க ஏழு போட்டால் ஒரு கோடி இன்னொரு தேவதைன்னு வச்சுக்கோங்க இன்ஃபினிட்டி ஜீரோ போடுறீங்க எண்ணில ஜீரோ போட்டால் கோடி கோடி கோடி கோடி அது கடவுள்னு வச்சுக்கோங்க இந்த ஒன்றை எடுத்துகிட்டா என்னது எல்லாம் எல்லாம் டோட்டல் ஜீரோ தான் ஒன்றை வச்சுக்கிட்டு ஒரு சைவர் போட்டால் கொஞ்சம் மதிப்பு ரெண்டு சைவர் போட்டால் கொஞ்சம் மதிப்பு ஒன்று என்பது பிரம்மன் ஜீரோ என்பது உண்மையில் இல்லை மதிப்பில்லாத ஒன்று மாயை என்பது மதிப்பில்லாத ஒன்று ஆனால் ஒன்னிடம் சேரும் பொழுது கொஞ்ச வருது கொஞ்சம் கூண் வருது இன்னும் கொஞ்சம் செதிய வருது பெரிய சக்தியும் வருது கோடி கோடி கோடி சக்தியும் வந்துடுது நம்பர் கூடிறதில்ல கோடி கோடி சைவர் வச்சுக்குங்க ஒன்றை எடுத்துகிட்டா என்ன ஆனால் ஒன்றோட சேர்ந்தவொடனே கடவுள் எவ்வளோ பெரிய சக்தி வந்துருக்குது எவ்வளோ பெரிய வேலி வந்துருக்கு மதிப்பு வந்துடுது அதுக்கு அவ்வளோ மதிப்பு வருதா இல்லையா இந்த ஜீரோ மாதிரி தான் மாயே இன்ஃபினிட்டிவ் ஜீரோ ஜோத்தா ஈஸ்வரன் ஒரு ஜீவோ ஜீரோ ஜோத்தா ஒரு ஜீவம் ஓரறிவு ஜீவன் வச்சுக்கோ நம்ம அஞ்சு ஜீரோ வச்சிருக்கோம் ஐந்தறிவு ஜீவன் நம்ம நம்ம அஞ்சு ஜீரோ போட்டிருக்கோன்னு வச்சுக்கலாம் இல்லை ஆறு ஜீரோ வச்சுக்கலாம் தேவர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஜீரோ வச்சுக்கரலாம் தேவதைகள்லாம் ஆனால் எல்லாம் ஜீரோ தான் எல்லாம் ஜீரோங்கிறது ஆனால் ஜீரோவுக்கு மதிப்பு இருக்குது ஒன்னோட சேர்ந்தால் மதிப்பு கூடிக்கிட்டே போகுது சரி நான் ஜீரோவுக்கு மதிப்பு கூடுது நான் ஒன்றுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன்னா அங்கேயும் மதிப்பு இல்லை ஒன்றுக்கு முன்னாடி எத்தனை ஜீரோ போட்டாலும் என்ன ஆகும் ஒன்றை சார்ந்து இருந்தால் தான் மதிப்பு சாராட்டினா அதுக்கு வேல்யூவே இல்லை இருக்க முடியாது அதை யாரும் கணக்கில் எடுத்துக்கிற மாட்டேன் மாயை தனியாக நிற்க முடியாது பிரம்மனை சார்ந்து தான் இருக்கும் அப்போ தான் அதுக்கு வேல்யூ அதனால் இந்த ஜீரோங்கிறத நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டோம்னா ஈஸ்வரம் எடுக்கக்கூடிய பிரம்மணும் நம்மிடம் இருக்கக்கூடிய பிரம்மனும் ஒன்றாகி விடுகின்றது இது ஐக்கியப்படுத்துகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ரெண்டு ஸ்லோகத்தில் ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த ஐக்கியத்தை விளக்கிறார் இன்னும் கொஞ்சம் இன்னொரு உதாரணம் சொல்லி இதில் உதாரணம் சொல்லலை நாம் சில உதாரணம் பார்த்தோம் அங்கே உதாரணத்தை சொல்லி அவர் அடுத்த ஸ்லோகத்தில் ரெண்டு ஸ்லோகத்தில் சேர்ந்து விளக்க போகிறார் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு அது பிற பார்ப்போம் நாற்பத்தி ஆறு அதாவது முதல்ல ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறோம் நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம் தத்பதம் துவம்பதம் தத்பதத்திற்குள்ளும் துவப்பதத்திற்குள்ளும் அப்படிங்க இருக்கின்ற அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டு த்ரீ தையீ மபி முதல் வார்த்தை த்ரீ தையீமபி அப்படின்னா மூன்றாகவும் த்ரீ தையீமபின்னா மூன்றாகவும் தாம் முக்துவா பரஸ்பரன் இருக்கு பரஸ்பர பரஸ்பரன்னா ஒன்றுக்கு ஒன்று விரோதினீம் விரோதமாகவும் முதல் வார்த்தை எடுத்துக்க முதல் வரியில் த்ரீ தையீமபின்னா மூன்றாகவும் அதில் கடைசி வார்த்தை பரஸ்பர விரோதினீம் ஒன்றுக்கொன்று விரோதமாகவும் இருக்கின்ற ஒன்றுக்கொன்று விரோதமாகவும் இருக்கின்ற இதில் தத் பதத்திற்குள்ளும் துவப்ப துவம் பதத்திற்குள்ளும் ஒன்று இருக்கின்ற தாம் முதல்வரி ரெண்டாவது வார்த்தை தாம்னா அந்த மாயையை முக்துவா விட்டு விட்டு தத் பதத்திற்குள்ளும் முதல்ல சேர்த்துக்கணும் இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி தத்்பதத்திற்குள்ளும் தோம்பதத்திற்குள்ளும் மூன்றாகவும் ஒன்றுக்கொன்று விரோதமாகவும் இருக்கின்ற அந்த மாயையை விட்டுவிட்டு முதல் வரி ரெண்டாவது வரி இல்லை அகண்டம் சச்சிதானந்தம் அகண்டம்ன பிளவுபடாத காலதேச வஸ்துவினால் வரையறுக்கப்படாத அத்வைதரூபமான சச்சிதானந்தம் சச்சிதானந்த ஸ்வரூபமானது மகா வாக்கியன மகா வாக்கியம் என்னன்னா இந்த தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தினால் நீ அதுவாக இருக்கின்ற மகா வாக்கியத்தினால் லட்சியதே காட்டப்படுகிறது இந்த மகா வாக்கியத்தினால காட்டப்படுகிறது ரெண்டுலையும் மாய இருக்கு அது ரெண்டையும் விட்டுட்டா ரெண்டு ஒன்று அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார் தத்துவம் பத தத்துவம் பதங்களுக்குள்ள அதாவது அது நீ என்ற வார்த்தை இருக்கு அதில் மூன்று மாயையினுடைய மூன்று அம்சம் சேர்ந்துருக்கு அந்த மூணு ஒன்று கொண்டு விரோதம் அதை வீ நீக்கிட்டோம்னு சொன்னால் இருக்கிறது பிரம்மன் மட்டுமே அப்படிங்கிறார் பிளவுபடாத காலதேச வஸ்துவினால் வரையறுக்கப்படாதன்னு அர்த்தம் பிளவுபடாதன்னு சொன்னால் அதாவது இந்த அத்வைதம் அகண்டம்ங்கிறதுக்கு அகண்டம்னா பிளவுபடாதன்னு அர்த்தம் பிளவுபடாதனா ஏகமாக இருக்குது ஒன்றாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு வார்த்தை இருக்குது ஒன்றுன்னு சொல்லாமல் அத்வைதம் ஏன்னு சொல்கிறோம்னா அத்வைதங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் இரண்டு அற்றதுன்னு அர்த்தம் அத்வைதங்கிற வார்த்தைக்கு பேர் இரண்டு அற்றது இப்போ என்ன சொல்கிறாங்க அத்வை எல்லாம் ஒன்று தான் ஒன்றுதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி எல்லாம் அத்வைதமாக இருக்குங்கிறாங்க இரண்டு அற்றதாக இருக்குங்கிறாங்க அகண்டம்னா இரண்டு அற்றது ஏன் இரண்டு அற்றதுன்னு சொல்கிறோம்னா ஒன்றுன்னு சொன்னால் ஒன்றா ரெண்டு அறையாக மாற்றிடலாம்ல ரெண்டு அறையை நாலு காலம் அமைத்திடலாமில்ல இது அத் இரண்டு அர்த்தம் இரண்டு ஆக்க முடியாதது அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அத்வைதத்துக்கும் அந்த ஒன்றுங்கிற அத்வைதனும் ஒன்று ஏகம்னு அர்த்தம் ஆனால் இதுக்கு ஒரு சட்டில் மீனிங் வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒன்று அறையாக ஆக்க முடியும் ரெண்டு அறையாக பிரிக்க முடியும் இது பிரிக்க முடியாத பிளவுபடாத கண்டம் ஏக்கமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மனாகவே ஆகின்றோம் அப்படிங்கிறார் இது இன்னும் அடுத்த சுலகத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக நல்லாவே விளக்குறாரு நம்ம அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம் ஸ்லோகம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி படிக்கணும் இது ரெண்டும் சேர்ந்து அர்த்தம் பார்க்கணும் அதனால் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு சேர்ந்து படிக்கலாம் ம்யமித்யாதி வாக்கேஷோ தந்தயோஹோ त्याकेन त्याकेन पागयो रेकं लक्ष्यदे पागयो रेकं ஆசிரோலியதே ததாம் நாப்பத்தி எட்டு அடிதியும் படிச்சிடலாம் உரஜீவையோ மாயாவித் உபாதிபரஜீவையோம் அகண்டம்ச்சிதானந்தம் நாப்பத்தி ஆறுல ஜீ பிரம ஐக்கியத்தை சொல்லிட்டார் வித்தியாவான மாறக்கூடிய அழியக்கூடிய அம்சத்தை விட்டுவிட்டு ஆதாரமான அம்சத்தை எடுத்து பார்த்தா ரெண்டு ஒன்றுன்னு சொன்னார் இங்கே நாற்பத்தி ஏழில் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் நாற்பத்தி எட்டில் அந்த கருத்தை மீண்டும் நிறைவு பண்ணுறார் அந்த பாகத்யாக லட்சணத்திற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் இந்த சாஸ்திரங்களில் சோயம் தேவதத்தன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அந்த தேவதத்தனே இவன் அப்படின்னு சொல்லி அந்த தேவதத்தனா இவன் அந்த தேவதத்தனுங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க அதுபோல் இங்கே என்ன சொல்கிறார் அவனே இவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் அது எப்படி என்னங்கிறதெல்லாம் விளக்கம் பார்க்கலாம் அதே மாதிரி அந்த இடமா இந்த இடம் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி அது என்ன பண்ணுறாரு இப்போ காலம் இடம் உருவம் உடை இதெல்லாம் அவனுக்கு இவனுக்கு வேறுபாடு இருக்கு அவனே இவன் ஒரு உதாரணம் சொல்கிறார் அவன் அவன் சொல்லும்போது இருந்த காலை வேறு அந்த இடை வேறு அந்த உடை வேறு அந்த உருவம் வேறு இவன் சொல்லும்போது இந்த காலை வேறு இந்த இடம் வேறு இந்த உருவம் வேறு எல்லாம் வேறுபாடாக இருக்கும் ஆனால் ஆள் மட்டும் ஒரே ஆளாக இருப்பான் அது ஒரு உதாரணமாக சொல்லி சொல்கிறார் இந்த அம்சத்தை விட்டு வேறுபாட்டிற்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த ஜீவனை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம் இந்த உதாரணத்தில் என்ன சொல்கிறாருன்னா அவனே இவன் என்பது போல அப்படிங்கிறார் இப்போ நம்ம இங்கே இப்போ திண்டுக்கல்லே இருக்கிறோம் ரெண்டு பேர் வா ஆசிரியர்கள் இருக்காங்க நண்பர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கலேன் ஒருத்தர் சென்னையில் போய் ஷெட்டில் ஆகிட்டார் ஒருத்தர் திண்டுக்கல்லில் இருக்கார் இவர் சென்னைக்கு போயிருக்கார் யார் இங்கே திண்டுக்கல்ல வந்து ஒருத்தர் சென்னைக்கு போயிருக்கார் அங்கே போன உடனே ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வர்றாரு கொஞ்சம் வயசில் ஒருத்தர் வர்றாரு வந்தவுடனே ரொம்ப மரியாதையாக பயபக்தியாக அவங்கள அவர் இந்த அங்கே சென்னையில் இருக்கிற வழிபோ கும்பிட்றாரு இவன் யார் தெரியுதா அப்படிங்கிறார் அவர் கூட இருக்கு தெரியலையே தெரியலையா முருகன் தெரியாதா ரெண்டுக்கல் அந்த முருகன் நம்மட்ட செவன்த்து ஸ்டாண்டர்டு படித்தான் அவன் இவன் அப்படிங்கிறார் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கான் அப்போ அவன்தான் இவன் அப்படின்னு சொல்கிறார் அவனா இவன் அப்படிங்கிறார் அவன் தான் இவனா அப்படிங்கிறார் இங்கே ஊர் இந்த ஊரை விட்டாச்சு அவன் இவனுங்கும் போது இங்கே பார்த்த அவன் கிடையாதுப்பேன் ஏன்னா இங்கே சின்ன வயசில் ஏதோ செவன்த்தோ எயித்தோ படிக்கும்போது ரெண்டு வாத்தியாரும் பார்த்துருக்குறாங்க அவன் சொல்கிறார் இன்னாருடைய மகன்லாம் சொல்கிறார் அந்த வடிவம் கிடையாதுப்பேன் அந்த ட்ரெஸ்ஸை அப்போ ட்ரௌசர் ஷர்ட்டெல்லாம் போட்டிருப்பார் இப்போ பேண்ட்டெல்லாம் போட்டு டை கட்டி ஜம்முன்னு வந்து நிற்கிறார் அந்த ட்ரெஸ்ஸை ஒப்பையை ஒப்பிட முடியாது அந்த உருவத்தை ஒப்பிட முடியாது அவனே இவன் சொல்லும் பொழுது அந்த இடத்தையும் ஒப்பிட முடியாது அது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ காலமும் வேறு அந்த காலை வேறு இந்த காலை வேறு அந்த இடம் வேறு இந்த இடம் வேறு அந்த வயசு வேறு இந்த வயசு வேறு அந்த தோற்றம் வேறு இந்த தோற்றம் வேறு ஆனால் அவன் தான் வேங்குறார் என்ன சொல்கிறாரு அவன் தான் இவங்கிற அப்போ என்னத்தை விட்டுரும் அந்த காலத்தை விட்டுரும் அந்த இடத்த விட்டுரும் அந்த தேசத்தை விட்டுரும் அந்த உருவத்தை விட்டுறோம் அந்த பேரை மட்டும் வச்சுக்கிறோம் வச்சுக்கிறோமா இல்லைங்களா பேரையும் அந்த ஜீவன் அந்த அடிப்படையில் இவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் அப்ப இந்த உதாரணத்தை இங்கே சொல்றார் அதே மாதிரி இப்போ இந்த ஆசிரமத்தையே சொல்லலாம் நம்ம அந்த ஆசிரமா இந்த ஆசிரமம் தத்துவானுசாமி இருக்கும்போது ஒருத்தர் வந்திருக்காருன்னு வச்சுக்கங்க அப்போ இந்த இந்த பில்டிங் மட்டும் இருந்துச்சான் இந்த விநாயகர் கோயில் மட்டும் இருந்துச்சான் இதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த பில் கிச்சன் கிடையாது இந்த பாத்ரூம் இது கிடையாது அங்கே வேறு ஒரு பில்டிங் இருந்துச்சு புதுசாக வர்றாருப்போ அந்த ஆசிரமமாக இந்த ஆசிரம்கிறாரு இடந்தே மாறல எல்லாம் மாறி போயிருக்கு ஆள் மாறி இருக்குது அங்கே அப்போ யாரும் இல்லை அப்போ வேலைக்கு இருந்தவங்கன்னு இப்போ இல்லை அப்போ இருந்த பில்டிங் சில பில்டிங் இல்லை சில பில்டிங் இருக்குது சில பில்டிங் புதுசாக வந்திருக்கு அப்போ அந்த ரூபமெல்லாம் மாறிப்போச்சு வடிவம் மாறிப்போ ஆனால் பேசிக்காக இருக்க இடம் அந்த இடமா இந்த இடம் அந்த இடம்தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாறிக்கொண்டு இருக்கிறத விட்டு போட்டு பேஸிக்காக இருக்கிறதே நம்ம சொல்லுவோம் அதை இந்த உதாரணத்தை இங்கே சொல்கிறார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தேனியிலே ஒரு சரி பார்த்தேன் அதாவது நம்ம ஓங்காரசாமி இருக்கார் பார்த்தீங்களா இவர் வந்து அந்த சின்ன முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருந்திங்கன்னா ஒருத்தர் கூட அவர் கண்ணாடி போட்டிருக்காரு அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையை அடித்து அந்த துண்டு இப்படி போட்டிருப்பார் கழுத்தில் போட்டிருப்பார் இன்னொரு அம்மா ஒரு கப்புள்ஸ் உடனே ஃபோட்டோ எடுத்து நான் ஆஃபீஸ் ரூமில் மாட்டி வச்சுருக்கேன் ஒருத்தர்கிட்ட வந்து இது யார் தெரியுதா அப்படின்னு கேட்டேன் ஆஷத்தில் யார் தெரியலையே அப்படின்னாரு நல்லா கவனித்து பாருங்க அப்படின்னு இல்லை ஒருத்தர் யாருன்னே தெரியலை அப்படின்னு இந்த சாமியை தெரியலையா நான் பார்த்தது இல்லை தெரியலை இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சா வருது நல்லா பாருங்கள் இல்லையே நல்லா பார்க்குறாரு ஃபோட்டோவில் ஒத்து ஊற்று பார்க்குறாரு இல்லை எனக்கு தெரியலையே அப்படிங்கிறார் திருப்பி இங்கே அவர் கூடையே இருக்குங்க தெரியலேன்னு சொல்லிட்டு கூட இருக்கணா பிறகு புரியலை அவருக்கு உங்கள் சாப்பாடெல்லாம் அவர் நிறையா சாப்பிட்ருக்காருண்ணே நம்ம சாமியா அப்படிங்கிறார் என்ன சமைக்கிறவரு சாமிக்கு சமைக்கிறவர் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம் அவருக்கே தெரியலை அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஏன்னா இப்போ தாடி வச்சு இது வச்சு குடிமையெல்லாம் வச்சுருக்கமோ இவர் கம்ப்ளீட் அடையாளம் தெரியல நம்ம சாமியாக இந்த சாமி அப்படிங்கிறார் அப்போ அந்த ரூபம் மாறிடுச்சு பாருங்க கூட சமைச்சிக்கிட்டு இருக்காரு அந்த ரூபா ஆனால் ரெண்டு ஊர் ஒன்று தானே அந்த தோற்றம் மாறிடுச்சு இதை விட பெரிய விஷயம் என்னன்னா அவருக்கு குடிமையை வச்சுட்டு மொட்டை போட்டு இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணி மொட்டை போட்டு சாதுர் மாசி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் பூஜை பண்ணி முடிச்சுட்டு பீடத்தில் உட்காந்து பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ நான் சன்னியாசம் வாங்குவேன் நான் எல்லாம் நிர்வாகம்லாம் பார்த்துக்கிட்டு வந்த ஒன்று ஒருத்தர் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இந்த சாமி யார் நம்ம சாமியை காணாமே அப்படிங்கிறாரு நம்ம சாமி வரலையா எங்கே போயிட்டார் அப்படிங்கிறார் சாமிக்கு ரொம்ப தெரிஞ்சு அவர் பிரசாதம் கையில் வாங்கிட்டு வர்றார் முன்னாடி அப்படியே அவர் சொல்கிறார் அப்போ அந்த ரூபத்தை விட்டுட்டு பேசிக்காக இருக்கிறத பார்க்குறோம் சில நேரங்களில் பேர் கூட மாறிடும் பேர் அங்கே சொல்கிறோம் அந்த முருகனா இந்த முருகன் அந்த தேவதாத்தனா இந்த தேவதாத்தன்னு சொல்கிறான் இப்போ நாங்கள் சன்னியாசம் வாங்கிட்டோம் பேர் மாறிப்போயிடும் ஒருத்தர் யாராக பார்த்தாங்கன்னா வேறு கூட மாறிடுது ஆனால் ஆள் மாறல உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் மாறலை இது மாதிரி இந்த உதாரணத்தை இங்கே சொல்லி என்ன சொல்கிறார்னு சொன்னால் அடுத்த சு நாற்பத்தி ஏழில் உதாரணத்தை சொல்கிறார் நாற்பத்தி எட்டில் என்ன சொல்கிறாருன்னா இதில் இந்த வந்து போகிறத உபாதின்னு சொல்லி இந்த உபாதியை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறார் எதெல்லாம் வந்து போதோ அது உபாதி இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒன்று கூட திருப்பி வராது இப்போ இந்த கிளாஸ் எடுத்துக்கங்க இந்த நிமிடம் இந்த செகண்டு இந்த ஹாலு இந்த மாதிரி உக்காந்தது இப்போ இருக்க நிமிஷம் அடுத்தது கடந்து போயிடுச்சுன்னா எந்த ஜென்மம் எத்தனை கோடி வாரணாலும் வராது இதே மாதிரி வருமா திருப்பி வேறு ஆள் வரலாம் வேறு இடத்துல உட்காந்து இதே ஆள் கூட வரலாம் வேறு இடத்துல உட்காருவோம் டைம் மாறிடும் இல்லாட்டி இடம் மாறிடும் இல்லாட்டி வே வேறு அவங்களோட சேர்ந்து வந்திருப்போம் இதே மாதிரி இதே வார்த்தை இதே மாதிரி பேசுறதுங்கிறது ஒரு செகண்ட்ல முடிஞ்சு போயிடும் அப்படியே போயிடும் அஞ்சு வயசு இல்லாட்டி பத்து வயசுல நம்ம விளையாண்டுகிட்டு இருந்தது சின்ன வயசில் நினைச்சி பாருங்க எப்பயாவது வருமா வர வைக்க முடியுமா ஐந்து வயசுலயே பத்து வயசுல நாம் இருந்துகிட்டு இருந்தோம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே சூழல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த சூழல் அந்த அம்மா அப்பா அந்த வீட்டில் அதெல்லாம் இனிமேல் வருமானுக்கு கற்பனை பண்ணி பார்த்தேன் வருமா சரி அடுத்த ஜென்மத்தில் கூட வருமா பத்து ஆயிரம் ஜென்மங்களைச்சு கூட வருமானு சொல்ல முடியாது ஒருவேளை இந்த சொல்கிறாங்களா ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு கல்பம் சொல்கிறாங்க ஒரு கல்பம் வந்து ஒரு பிரம்மாவுக்கு ஒரு நாள் ஆயிரம் சதுர்யுகம் ஒரு நாள்ங்கிறாங்க அவர் எல்லாம் முடிஞ்சவனே சிருஷ்டி அடி அடுத்த சிருஷ்டி வரும்போது வரலாம் அதே அமைப்பு ஏன்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி எத்தனையோ தடவை இதே மாதிரி அமைப்பில் அடுத்த சிருஷ்டி வரும்போது இப்படியே நடந்துகிட்டே வருஷையாக வரும் அப்படிங்கிறாங்க அப்படி அப்படி வந்தால் அந்த ஜீவன் அந்த ஜீவன் இல்லையா முக்கியம் அடைஞ்சாச்சுன்னா அந்த ஜீவன் வேறு அதே மாதிரி வேணா இருக்கலாம் அந்த ஜீவன் வேறங்கிறாங்க அப்போ கடந்து போய் இதெல்லாம் அனித்தியமாக போய்கிட்டே இருக்குது ஆனால் அந்த மாறாமல் இருக்கக்கூடிய ஜீவன் ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறத உதாரணமாக சொல்கிறார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா உபாதி அப்படிங்கிறார் இந்த வந்து போகிறதெல்லாம் உபாதி ஈஸ்வரனுக்கு உபாதி மாயை சத்வகுணமும் தமோ குணமும் மாயையினுடைய சத்துவ குணம் தமோ குணம் ஜீவனுக்கு உபாதி உபாதின்னா பார்க்கலாம் அவித்தியை அறியாமை ரஜோபணத்தில் உள்ள அறியாமை ஜீவனுக்கு உபாதி அந்த உபாதியை நீக்கிவிட்டால் பிரம்மன் மட்டுமே எஞ்சி இருக்கும் இந்த மாயை அதையும் இதையும் நீக்கிறணும் அந்த காலம் அந்த வடிவம் அந்த ரூபம் அந்த வயசெல்லாம் நீக்கிட்டு இந்த காலம் இந்த வயசு இந்த ரூபம் இந்த உடையெல்லாம் நீக்கிட்டு பார்த்தா ஒரே ஆளுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி நீக்கிட்டு பார்த்தா அகண்டம் சச்சிதானந்த பிரம்ம மேர் எஞ்சி இருக்குங்கிறார் முதல்ல உபாதின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவோம் உபாதினா பொய்யா ஒரு பொருள் மேலே ஒன்றை ஏற்றி வச்சா அதுக்கு பேர் உபாதின்னு பேர் உண்மையாக ஏற்றி வச்சா உபாதி இல்லை அந்த பொய்யா ஏற்றி வச்சதை அறிவினாலதை நீக்க முடியும் இப்போ அதுக்கு உதாரணம் பொதுவாக சாஸ்திரம் சொல்கிற உதாரணம் ஸ்படிகம் சிவப்பு மலர் சொல்லுவாங்க ஒரு ஸ்படிகம் ஒன்று வச்சுருக்கோம் பக்கத்தில் ஒரு சிவப்பு மலர் இருக்குது ஸ்படிகம் சிவப்பாக தெரியுது இப்போ படிகம் சிவப்பாக தெரிகிறதுக்கு காரணம் என்ன பக்கத்தில் இருக்க சிவப்பு மலர் உண்மையிலே ஸ்படிக சிவப்பு ஆயிருக்கா இல்லை அதில் சிவப்புக்களை ஏதாவது சோப்பு போட்டு தான் நீக்க முடியுமா நீக்க முடியாது இப்போ இந்த ஸ்படிகத்துக்கு உபாதி சிவப்பு மலர் அப்படிங்க ஸ்படிகத்துக்கு உபாதி அது சிவப்பு மலர் அந்த மலர் எடுத்தாச்சுன்னா போயிடும் இல்லாட்டி அறிவு நாளே அந்த மலரில் தான் ஏற்றி இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அறிவுனால துணியில் அழுகு துணியில் அழுக்கு வந்து உபாதி கிடையாது அது உண்மையிலேயே அழுக்கு இருக்க அந்த சோப்பெல்லாம் போட்டு செயல்னால் அதை நீக்க முடியும் இது படிகத்தில் இருக்கிற வந்து நம்ம செயல்னால் நீக்கல அறிவுனாலே நீக்கிடலாம் உண்மையிலே அது கலர் இல்லைன்னு போதும் பக்கத்தில் கலர் ஏற்றி வைக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா இந்த மாயை தன்னுடைய தன்மையாகிய சர்வசக்திமான் சர்வக்ஞன் அதேமாதிரி அல்பக்ஞன் அல்பசக்திமான் எல்லாத்தையும் சர்வசக்திமான் சர்வக்ஞ்சத பிரம்மனில் ஏற்றி வைக்கும் பொழுது ஈஸ்வரன் ஆகிறார் அதே பிரம்மனில் அல்பைக்கியன் அல்பசக்திமானதை ஏற்றி வைக்கும்போது ஜீவனாக மாறிடுறார் இது ரெண்டுமே உபாதி அப்படிங்கிறார் இவனுக்கு அறியாமை சம்சாரங்கிற உபாதி இருக்குது அவருக்கு எல்லாத்தையும் ஆளுகின்ற ஒரு உபாதி இருக்குது அப்படிங்கிறார் இது ரெண்டையும் நீக்கியாச்சுன்னா அவர் வந்து பிரம்மனாக மட்டும் இருப்பார் அப்படிங்கிறார் இந்த கால கற்பனைன்னு சொன்ன பாருங்க அதை நினச்சி பார்த்துட்டோம்னா அவர் இவ்வளவு கோடி வருஷங்கிறதான் தெரியாது அதே மாதிரி ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் இருந்தார் நான் பா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மந்திரியாக இருந்தார் மினிஸ்டராக அவர் வந்து பத்து வருஷம் அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற பொழுது பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் பரபரப்பாக இருக்கும் கூட்டம் அது வந்து காருகிறதுலங்கிட்டே இருக்கும் ஆட்சி போயிடுச்சு ஒரு மாதம் கழித்து பார்த்தா என்ன வாழ்க்கை அப்படிங்கிறார் ஒரு கார் வீட்டு முன்னாடி நிற்கலை ஒரு கார் கூட நிற்கலை பாருங்கள் மக்கள் எடுத்து நல்ல மனிதர் தான் அந்த பவர் இருக்கும்போது எல்லாம் வந்தான் பவர்லைன்னு ஒருத்தமிட தேடி வரல காராக வரிசையாக நிற்கும் சொல்கிற என்ன வாழ்க்கை பாங்கிறாரு அது மாதிரி சர்வசக்தி சர்வம் எல்லாமே வந்து போகக்கூடிய இந்த மாயை தான் நம்மளுக்கு இருக்கக்கூடியது அப்படித்தான் அது ரெண்டையும் அதெல்லாம் உபாதி ஏற்றி வைக்கப்பட்டது பொய்யாக கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிற அது ரெண்டையும் நீக்கிட்டோம்னா இருப்பது பிரம்மன் மட்டுமே இப்போ தண்ணீர் இருக்குது தண்ணீருக்கு எதில் உபாதி தெரியுமா அலை உபாதி கடல் உபாதி குளம்பு உபாதி நீர்வீழ்ச்சி உபாதி எல்லாம் நீர்வீழ்ச்சியும் தண்ணீர் தான் கடலும் தண்ணீர் தான் குளமும் தண்ணீர் தான் சின்ன குட்டையும் தண்ணீர் தான் கிணத்துல இருக்கிறதும் தண்ணீர் தான் சுனாமி கூட தண்ணீர் தான் இதெல்லாம் இந்த பேரலாம் என்ன அது இந்த தண்ணீர் அப்படிங்கிறதுக்கு உப்பாதி சுனாமிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா சந்த இந்து மகா பெருங்கடல் கன்னியாமரியில் போய் நிற்கிறோம் கன்னியாமரியில் போய் நின்றுட்டு நீங்கள் போய் ந நின்றுக்கிறீங்க நின்றுட்டு தெக்க பார்த்தீங்கன்னாது இந்து மகா சமுத்திரம்ங்கிறோம் அப்படியே மேற்க திரும்புனா அரபிக் கடல்வான் அப்படியே வடக்கி கிழக்க திரும்பினா வங்காள விரிகுடான்னு சொல்லிடுவோம் அதான் கிழக்க தானே மேற்கே அரபிக்கடல் கிழக்கே வங்காள விரிகட ஒரே இடத்துல ஒரே தண்ணியை பார்த்துட்டு மூணு பேர் சொல்கிறோமா இல்லையா இருக்கா இல்லையா இந்த பேரெல்லாம் இருக்கிறது தண்ணீர் தான் உபாதி தான் சுனாமிங்கிறது வந்து அழிக்கிற தேவதையாக வச்சுக்கலாம் சுனாமி வருதுன்னு சொல்கிறோம் அதுவும் தண்ணி தான் இங்கே அழிக்கிற தேவதைகள் இந்த சின்ன கடல் இருக்குவாருங்க அரபிக்கடல் வங்காள விரிகடெல்லாம் நம்மளுக்கு நல்லது செய்கிற தேவதைகள் இந்து முகாசமுத்திரம் பசிபிக் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் அண்டார்டிக் பெருங்கடலாம் சிவன் விஷ்ணு பிரம்மா சக்தின்னு வச்சுக்கிற வேண்டியதான் பெரிய பெரிய கடல் பேர் சொல்கிறோம் இந்து முகாசமித்திரங்கிறோம் பசிபிக் பெருங்கடலுங்கிறோம் அண்டார்டிக் பெருங்கடல்கிறோம் ஆர்டிக் பெருங்கடலுங்கிறோம் இதெல்லாம் சிவன் விஷ்ணு மாதிரி பெரிய அந்த கடவுள் ஈஸ்வர தத்துவம் உள்ளவங்க வச்சுக்கலாம் அப்படி சின்ன சின்ன கடல்லாம் தேவதைகள் சுனாமி அழிக்கிற தேவதை இந்த சின்ன சின்ன அலையெல்லாம் ஜீவன் எல்லாம் கடைசியில் என்ன என்ன இருக்கு தண்ணி தான் இருக்குது நீரை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறார் அதனால் இந்த உபாதி ஏற்கனவே சொன்ன மாதிரி படை வீரன் ராஜா அந்த ரெண்டு பேர் இருக்க பதவி எடுத்தாச்சுன்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஜீவன் தான் அது மாதிரி இந்த உபாதியை நீக்கிவிட்டு ஈஸ்வரிடம் இருக்கக்கூடிய சர்வசக்தி சர்வக்ஞன் ஆளும் சக்தி படைக்கும் சக்தி ரொம்ப காலம் இருக்கிறவன் அப்படிங்கிற உபாதியை நீக்கிட்டு இந்த ஜீவனிடம் இருக்கக்கூடிய அல்பசக்திமான் அல்பக்யன் சம்சாரி உழல்றவை எல்லாத்தையும் நீக்கிட்டு பார்த்தா இரண்டும் பிரம்மன்தான் அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமான பிரம்மன் அப்படிங்கிறார் இந்த அகண்டம்ங்கிறதுக்கு சொன்னேன்ல அத்வைதம் பிளவுபடாத ட்ரெயின் ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா ட்ரெயின் ட்ராக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எல்லாம் உதாரணத்துக்கு சொல்லலாம் உதாரணத்தை கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் எடுத்துக்கிற கூடாது ஒரே ட்ராக் தான் இந்த ட்ரெயினில் போனிங்கன்னால் நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும்னா இமயமல வரைக்கும் அந்த ட்ரெயினில் போகும் ட்ராவல் பண்ண முடியுமா இல்லையா ஜாயின் பண்ணியிருக்கு இப்போ இங்கே இருக்க ட்ராக் இருக்கு ஒரே ட்ராக்கை தான் அதில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வருது வைகை எக்ஸ்பிரஸ் வருது குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வருது டெல்லிக்கு போகிற ட்ரெயின் வருது நிஜாமுதீன் வருது எல்லாம் வந்து அண்ட் ட்ராக் ஒன்று தான் இதெல்லாம் வந்து போய்கிட்டே இருக்கிறது ட்ராக்கு பெர்மனண்ட்டாக நிற்கக்கூடியது அப்படி இது அகண்டம் சச்சிதானந்த ஸ்வரூபமானது கிடைக்கிறது இன்னொன்று சொல்லுவோம் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அது எப்படின்னா அதாவது இப்போ இந்த இடத்துல ஆகாஷம் இருக்குது இப்போ ஒரு அறை கட்டியாச்சு உண்மையிலே அந்த அறை வந்து எப்படின்னீங்கன்னா ஆகாஷத்தை தடுத்துருக்கோம் தடுத்தவுடனே ஒரு ஹால் ஆகிடுது இந்த ஷவர்லாம் தடுத்த உடனே அது ஒரு ஹால் ஆயிடுது ஒரு பானை இருக்குது பானையில் உள்ள ஸ்பேஸ் இல்லாட்டி அது பானைன்னு சொல்லுவோமா ஃபுல்லாக மூடியாச்சுன்னா அது மண்ணாவிலே மூடி வச்சுருந்தா கட்டினுதுன்னு சொல்லுவோம் அப்போ பானைன்னு ஒரு ரூமை சொல்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது அந்த டோட்டலாக இருக்க ஸ்பேஸை இந்த பானைங்கிறது அப்படி ஒரு ஒரு ஸ்பேஸ் பண்ணி வச்சிருச்சு அப்போ இது பானை பானைன்னு என்ன உள்ளே இடம் இருந்தால் தான் இது பானை பானை உள்ளே ஸ்பேஸ் இல்லாட்டி பானைன்னு பயன்படுத்தவே முடியாது இது ஹால்னால் என்ன இந்த ஸ்பேஸ் இருக்குன்னு எல்லாம் போட்டு அடுக்கி ஃபுல்லாக மண்ணாக போட்டு குமிச்சு வச்சாச்சும் அது காலா ஸ்பேஸே இல்லைன்னா அப்போ ஒரு கோடிக்கணக்கான பானை இருக்குது அதுக்குள்ளே உண்மையில் என்ன இருக்குது ஸ்பேஸ்தே இருக்குது அது பானை எப்போ எத்தனை ஸ்பேஸ் இருக்குது ஒரே ஸ்பேஸ் இந்த ரூம் இதெல்லாம் அடித்தாச்சு என்ன ஒரே ஸ்பேஸ் தான் அந்த ஒரே பிரம்மன் அகண்டம் பிளவுபடாத மாறாத நிலையான எப்பொழுதும் இருக்கக்கூடிய அத்வைதமான அகண்டமான பிரம்மனிடம் இந்த ஜீவன் இந்த அல்பசக்திமான அல்பக்கின் என்ற உபாதிகள் பல பானை சேர்ற மாதிரி சேர்ந்துருது பெரிய கால் மாதிரி தேவதைகள் பிரம் இதெல்லாம் அப்படி தான் அதெல்லாம் தடுத்திருக்கு எடுத்தாச்சுன்னு உபாதியை நீக்கியாச்சுன்னா ஒரே ஆகாசம் தான் புரியுதா இதை நீக் இதெல்லாம் இப்போ என்னென்னங்கன்னா இப்போ நாம் சொல்கிற விஷயங்கள் இந்த முதல் அத்தியாயத்தில் மிக சுருக்கமாக சொல்லிகிட்டு இருக்கோம் புரியல் என்ன கவலைப்பட வேணாம் என்னென்னா பதினஞ்சு அத்தியாயம் என்ன டெவலப் பண்ணி கொண்டு போக போகிறார் இந்த ஒரு அத்தியாயத்தில் சாரத்தை சொல்கிறார் சும்மா ரெண்டு ஸ்லோகம் மூணு ஸ்லோகத்தில் முடிச்சிடுறார் ஒரு ஒவ்வொன்றா விலைக்கு கொண்டு போவார் அப்போ தெளிவாக நம்மளுக்கு புரிய ஆரம்பிங்க இப்போ ஒரு பேசிக்காக நம்ம மைண்டில் வச்சிக்கிட்டா போதும் அப்போ இந்த பிளவுபடாத ஆகாசம் பானை என்ற உபாதியினால் கால் என்ற உபாதியினால் பிரிக்கப்பட்டு தெரிகிறது இந்த உபாதியை எல்லாம் நீக்கிவிட்டால் ஒரே ஆகாசமாக இருப்பது போல் தேவதைங்கிற உபாதி ஜீவன்கிற உபாதி ஜீவன் அதில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது ஊர்வனை பரப்பனை நடப்பனை எல்லா உபாதியும் தூக்கி போட்டாச்சுன்னா இருப்பது பிரம்மன் மட்டுமே அப்படின்னு சொல்லி இங்கே உபாதியை அறிவினால் நீக்க வேண்டும் செயல்னால் நீக்க முடியாது அங்கே வேணால் பானை உடச்ச அறிவினால் நீக்கலாம்ல பானைக்குள்ளே இருக்கிறது ஆகாசந்தே வெளியே இருக்கிறது ஆகாசம் நம்ம புரிய புரிஞ்சுக்க முடியும் அது மாதிரி இந்த அறிவினால் நீக்கிவிட்டால் இருப்பது பிரம்மன் அவனே இவன் அப்படிங்கிற உதாரணத்தை சொல்கிறார் அவனே இவன்னு என்ன அந்த இடத்துல அங்கே பார்த்தது இங்கே இந்த ஊரில் இப்போ சொல்கிறது அங்கே சென்னையில் க இடம் வேறு அது பாஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது காலம் வேறு இப்போ இருபது வருஷம் முன்னாடி பார்த்துருக்கான் அது சின்ன பையனாக இருந்தான் ட்ரௌசர் செட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான் இப்போ பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு கோட்டு மாட்டி வந்திருக்கான் உடை வேற உருவம் வேற படிப்பு வேற நாலு ஒரே ஆள் அந்த உபாதியை நீக்கிவிட்டால் இருப்பது ஒரே எப்படி ஒரு மனிதனுக்கு சொல்லுகின்றோமோ அதே போல் இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள நீக்கிவிட்டால் பிரம்மன் இதுதான் வேதாந்தத்தினுடைய இறுதி கருத்து மையக்கருத்து நானும் அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுளாக இருக்கின்றேன் அயம் ஆத்மா பிரம்ம இந்த ஆத்மாதான் பிரம்ம பிரஜானம் பிரம்ம இந்த அறிவே பிரம்மன் இந்த நாலு மகாவாக்கியம் இருக்கு இங்கே தத்துவம் வசிக்கிற மகாவாக்கியத்தை எடுத்து விளக்கிறார் நீ அதுவாக இருக்கிறாய் குரு சொல்கிறார் நீ அது நீ கடவுளாக இருக்கிறாய் சிஷ்யன் புரிஞ்சிக்கிட்டேன் என்ன சொல்கிறான் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மனாக இருக்கிறேன் இவனு சொல்கிறான் நாலு வேதத்துக்கு நாலு மகா வாக்கியம் இங்கே சாந்தோக்கிய உபனிஷத் மகா வாக்கியத்தை எடுத்துகிட்டு இந்த இடத்துல அதை மட்டும் எடுத்துகிட்டு விளக்குறார் ஒரு நம்மளுக்கு ஒரு புரிதலுக்காக முதல்ல யுத்திபூர்வம் விளக்கினார் இப்போ சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு தத்துவ வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த தத்துவத்தை விளக்குறார் இந்த சுலோகத்தை ப அர்த்தம் பார்த்துடலாம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ரெண்டுக்கும் பார்க்கணும் பார்க்கலாம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வாக்கியேசு சோயம் அதை பிரித்தோம்னா சக அயம் சகன்னா அவன் அயம்னா இவன் அவனே இவன் இத்தியாதி என்பது முதலான ஏன்னா சோயம் தேவதத்தன்கிற வார்த்தை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன் சொல்லி அதுக்கு என்ன சொன்ன சுருக்கமாக அவனே இவன் என்பது முதலான இத்தியாதின்னா முதலான வாக்கியேசு வாக்கியங்களினால் விரோதா விரோதா ததி தந்தயோகோன் இருக்கு தத் இதம் தயோகோ அதை பிரித்தம்னா தத் இதம் தயோகோ தத்துனா அவனாக இருக்கும் தன்மை இவனாக இருக்கும் தன்மை ஆகிய இரண்டும் அவனுடைய தன்மை இவனுடைய தன்மை ஆகிய இரண்டும் அர்த்தம் அதாவது அவனே இவன் சொல்கிறாரில்ல அவன்கிறது சின்ன வயசு இவன்கிறது பெரிய வயசு அந்த உருவம் இந்த உருவம் மாறி அவனாக இருக்கின்ற தன்மையும் இவனாக இருக்கின்ற தன்மையும் ஆகிய இரண்டும் கால தேச உருவம் உடைய முதலி அம்சங்களில் அதாவது ரெண்டுக்கு உள்ள கால வேற தேச வேற இட வேற உருவ வேற அந்த தன்மை முதலி அம்சங்களில் அப்படிங்கிறத சேர்த்துக்கிறேன் விரோதாத் அந்த ததி தந்த யோகோவுக்கு முதல்ல விரோதிருக்கு விரோதம் இருப்பதால் காலத்துக்கும் வேறு தேசம் வேறு தேசம்னா இடம் வேறு உருவம் வேறு படிப்பு வேறு உடை வேறு ரெண்டுக்கும் விரோதம் இருப்பதால் போகாயோ போகயோகோ ரெண்டாவது வரையில் தியாகேன பாகயோ போகையில் தியாகேன பாகயோ தியாகேன பாகயோகோ பாகயோகோன்னா அந்த விரோதமாயிருக்கும் அம்சங்களை தியாகேன விட்டுவிட்டு தியாகம் செய்துவிட்டு ஆசிரையோ ஆசிரையோ அடுத்த வார்த்தை ஆதாரமான அந்த மனிதன் அதாவது வார்த்தை இருக்கு முன்னாடி பாகையோ ரேகன் இருக்கு ஒன்றாக இருக்கும் அந்த இரண்டிலும் ஒன்றாக இருக்கும் ஆசிரிய ஆதாரமான அந்த மனிதன் லக்ஷியதே யதா யதான எவ்விதம் லக்ஷியதே லட்சணையாக கூறப்படுகின்றதோ இந்த நாற்பத்தி ஏழில் அவனே இவன் என்பது முதலான வாக்கியங்களில் அவனாக இருக்கும் தன்மை இவனாக இருக்கும் தன்மை ஆகிய இரண்டுக்கும் காலம் தேசம் உருவம் உடை முதலி அம்சங்களில் இதை சேர்த்துக்கிறோம் அந்த வார்த்தையை கால தேச உருவம் உடை முதலி அம்சங்களில் விரோதம் இருப்பதால் விரோத விரோதம் இருப்பதால் பாகயோக அந்த விரோதமாக இருக்கும் அம்சங்களை தியாகேன தியாகம் செய்துவிட்டு ஏக இரண்டிலும் ஒன்றாக இருக்கும் ஆசிரிய ஆதாரமான அந்த மனிதன் எவ்விதம் லட்சணையாக கூறப்படுகிறதோ இங்கே உதாரணத்தை சொல்லிட்டார் எப்படி அந்த மனுஷன் அவனே இவங்கிறதுல அந்த கால தேசத்தில் வேறுபாடு இருக்குது ஆனால் ரெண்டு ஒன்று தான் அப்படிங்கிறது லட்சணையாக சொன்னால் அதாவது லட்சியார்த்தத்துப்படி பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே ஆள் வாட்சியார்த்தத்துப்படி பார்த்தா வேறு வேறு லட்சியார்த்தத்தை இப்படி பார்த்தா ஒரே ஆள் எப்படி சொல்லப்படுகிறதோ அது போலன்னு நாற்பத்தி எட்டாவது என்ன சொல்கிறாரு அதுக்காக விளக்கத்தை சொல்கிறார் மாயா வித்யே விகா எய்வம் மாஹ மா மாயாவித்யே விகாய ஏவம் அதை பிரித்தம்னா மாயா வித்தியே விகாய ஏவம் ஏவம்னா அவ்விதமே அந்த முதல் சுலோகத்தில் சொல்லப்பட்ட அவ்விதமே கடைசி வார்த்தை உபாதி பரஜீவயோகோ பரஜீவயோகோன்னா ஈஸ்வரனிடமும் ஜீவனிடமும் பரன்னால் ஈஸ்வரன் ஜீவனா ஜீவன் ஈஸ்வரனிடமும் ஜீவனிடமும் பரஜீவ உபாதி அந்த வார்த்தைக்கு முதல் வார்த்தை உபாதினா உபாதியாக இருக்கின்ற மாயாவித்தியே விகாய மாயாவித்யேன்னா மாயா அவித்தியே மாயையையும் அவித்தியையும் மாயை என்பது ஈஸ்வரனோட சேர்ந்திருக்கு அவித்தியே என்பது ஜீவனோட சேர்ந்திருக்கு அதனால் என்ன சொல்கிறீங்க மாயாவித்யேனா மாயா அவித்தியே மாயையையும் அவித்தியையும் விகாய நீக்கி எப்படி நீக்கிறது அறிவினால் நீக்கி அறிவினாலுங்கிறத சேர்த்துக்கணும் விகாய அறிவினால் நீக்கி கீழே ரெண்டாவது பேர் இல்லை அகண்டம் சச்சிதானந்தம் அகண்டம் பிளவுபடாத அத்வைதமான ஒன்றாக இருக்கின்ற சச்சிதானந்தம் சச்சிதானந்தமான பரம்பிரம்மை பரம்பிரம்மைவ பரம்பிரம்ம ஏவ அது பிரித்தம்னா பரப்பிரம்தான் லக்ஷியதே கூறப்படுகிறது பாகத்தியாக லட்சணையானால் விளக்கப்படுகிறது இந்த மகா வாக்கியமானது பாகத்தியாக லட்சணையால் விளக்கப்படுகிறது லக்ஷியதேன்றிருக்கு அதுக்கு அர்த்தம் பாகத்தியாக லட்சணையால் விளக்கப்படுகிறது அப்போ என்ன அர்த்தம் அவனே இவன் என்பது முதலான வாக்கியங்களில் அவனாக இருக்கும் தன்மை இவனாக இருக்கும் தன்மை ஆகிய இரண்டுக்கும் காலதேச உருவம் உடைமுதலி அம்சங்களில் விரோதம் இருப்பதால் அந்த விரோதமாயிருக்கும் அம்சங்களை தியாகம் செய்துவிட்டு ஒன்றாக இருக்கும் ஆதாரமான அந்த மனிதன் எவ்விதம் இலட்சணையாக கூறப்படுகின்றதோ அவ்விதமே ஈஸ்வரனிடமும் ஜீவனிடமும் உபாதியாக இருக்கின்ற மாயையையும் அவித்தியையும் அறிவினால் நீக்கி பிளவுபடாத சச்சிதானந்தமான பரபிரம்மம்தான் மகா வாக்கியத்தினால் பாகத்தியாக லட்சணையால் விளக்கப்படுகிறது இது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இதோடு என்ன பண்ணிட்டாரு சிரவணம் முடிஞ்சு அறிவு வந்தாச்சு நம்மளும் பிரம்மன் தேங்கிற அறிவு வந்தாச்சு அறிவு வந்தால் போதுமா சும்மா இருக்க முடியாதே குழப்பி விட்ருவாங்கள்ல எல்லாரும் ஒருத்தர் வர்றாரு இன்னொருத்தர் பக்தர் இன்னொரு சாமியாரே வர்றாரு அவங்க துவைதிகன் வச்சுக்கோங்க அதே எப்படி நீயும் கடவுள்னு சொல்ல முடியும் உனக்குலாம் எந்த ஜென்மத்தில் இந்த பாவத்தை தீர்க்க போகிறேன்னு சொல்லிடுறார் அவர் கடவுள் எங்கே நீ நீயும் பிரம்மனும் கடவுளும் ஒன்றுன்னு சொன்னால் இதெல்லாம் பெரிய பாவம் இல்லையா இது மாதிரி பாவம் உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வோம் குழப்பம் வந்துடும் ஆமாம்ப்பா நம்ம போய் இப்படி சொல்லலாமா இது அகம்பாவம் இல்லையா குழப்பம் வந்துடும் சந்தேகம் வந்துடும் வருமா வராதா அதுக்காக என்ன பண்ணுறார் சந்தேகத்தை இவரே கிளப்பி அதை நீக்கிறார் இங்கே சுருக்கமாக எப்படிலாம் சந்தேகம் வரும்னு சொல்லி நீக்கி சுருக்கமாக இங்கே நீக்கிறார் பிறகு பின்னாடி போப்பா நீக்க போகிறார் இந்த வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாஸ்திகர்கள்லாம் சொல்ல முடியாது இப்போ இருக்க நாஸ்திக உண்மையிலேயே நாஸ்தியம் கிடையாது பிரம்மசூத்திரம் இந்த சில மாண்டிக் காரிகைகள் இதுலாம் பார்த்திங்கன்னா சங்கரரே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பாஷியத்தில் அவ்வளவு நாஷ்டியை கேள்வி அவரே கேட்பார் அப்படிலாம் ஒரு நாஷ்டியை கேட்க முடியாது அந்த கேள்வியை பார்த்திங்கன்னு வச்சுக்கங்க அதுதான் சரின்னு தோணும் அவர் கேட்குற கேள்வியை பார்த்தா இதுவரைக்கும் படித்ததெல்லாம் சரியில்லை இதை கேட்குறதே கரெக்டுன்னு தெரிஞ்சிடும் அப்படி ஒரு பூர்வ அது பேர் பூர்வபக்ஷம்னு பேர் அப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பி பிறகு அதை நீ சொன்ன தப்பு அப்படி நிரூபிப்பார் ஏன்னா நம்ம நல்லா சரி புரிஞ்சுன்னு போய்கிட்ருப்போம் யாரோ ஒருத்தர் கொலை போட்டுருவாங்க வீட்டிலே எடுத்துக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம்ட்டால் எல்லாம் நம்ம குழந்தைகள் படிச்சிருக்கு அதான் படிச்சிருக்கு பிஇயில் இந்த கோர்ஸ் சேர்க்கலான்னு ஒரு பண்ணி வச்சுருப்போம் ஒரு ஃப்ரெண்டு வீட்டு கெஸ்டாக வருவார் என்ன சேர்க்க போறேன் பாரு ஏ அதை சேர்த்தால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைப்பா இதைப்பார் அப்படின்னு சொல்லி வேறு என்னத்தையாருந்த சொல்லி இதில் போனால் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி குழம்புறாங்க முடிவு பண்ணி போச்சாங்க மாறிப்போச்சு இப்போ திருப்பி நான் திருப்பி விசாரிக்கணும் நல்லா முடிவு பண்ண குழம்பி விட்டார் வேறு இதுக்கு பேர் பூர்வபக்ஷம் நீங்கள் சொல்வோம் அப்படி இங்கே என்ன பண்ண போகிறாரு சந்தேகத்தை கிளப்பி நிறுவனம் பண்ண போகிறார் அடுத்த சுலோகத்தில் சந்தேகம் படிக்கலாம் நாற்பத்தி திருஷ்டம் நபவீம் சவிக்கே லக்ஷ்யசிய சாத வஸ்துதான் நிர்விகல்யம் ந திருஷ்டம் ந சம்பவீம் இங்கே மனநம் நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் சந்தேகம் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுற வேலை பார்க்குறேன் இதுக்கு பேர் மனனம்னு பேர் பொதுவாக மனநதை பற்றி சில தெரிஞ்சுக்கிறோன்னு நாம் அதாவது இதுவரைக்கும் சிரவணம் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ஞானத்தை பெறுறோம் ஞானும் பிரம்மனும் ஒன்று இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கிற தத்துவமும் எனக்கு இந்த உடலுக்கு ஆதாரமாக தர்க்கிற தத்துவம் ஒன்று தான் ஒரு ஞானம் கிடச்சிருது இந்த ஞானம் வர்றதுக்கே சில தடைகள்லாம் உண்டு இந்த ஞானத்தை பெறுறதுக்கே முடியாது முதல்ல எல்லா மக்களாலும் இது அடைய முடியாது ஞானம் பெற்ற பிறகு ரெண்டு தடை இருக்குது ஞானத்துக்கு முன்னாடி என்ன தடைனா இதுக்கு சரியான தகுதி இல்லாமல் இதுக்குள்ளே நுழைஞ்சோம்னா புரியாது கொஞ்சமாவது தகுதி இருக்கணும் அப்போ தான் முளை உள்ளே நுழையவே வரவே முடியாது சாஸ்திரமே சொல்லு அதிலேயே சொன்னார் ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருவன் முயல்கிறான்ங்கிறார் கீதல் ஏழாவது பார்த்தோம் நாம அப்போ இந்த விஷயத்துக்குள்ளே வர்றதுக்கே ரொம்ப அபூர்வம் அந்த தகுதி இல்லாட்டி வர முடியாது பிறகு நல்ல குரு சாஸ்திரம் கிடைக்கலைனாலும் புரியாது நல்ல குரு இருக்கணும் அந்த சாஸ்திரம் இருக்கணும் அதிகாரித்துவம் வேணும்னா கர்மயோகம் பக்தி யோகம்லாம் பண்ணால் நம்மளுக்கு தகுதி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் நம்ம செய்கிற செயலை கர்மயோகப்படின்னு செஞ்சு நல்ல கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் தகுதி கிடைச்சிரும் நல்ல குருவும் சாஸ்திரம் கிடைக்கணும் புண்ணியம் வேணும் கொஞ்சம் புண்ணிய பலனும் வேணும் இல்லாட்டி கிடைக்காது ஒருத்தர் நல்ல சிப்பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு பெரிய மகான் சரியாக அவர் மாதிரி ஆரவம் தெளிவாக விளக்கம் சொல்ல முடியாது அவற்றை கூட ஒருத்தருக்கார் வந்து போகிறாரு போய்கிட்டு இருக்கிறாரு அவர் வாழ்க்கையிலையும் பிரம்மனிஷ்டன்னா சுரோத்திரிய பிரம்மனிஷ்டன்னா அவர் அந்த தத்துவப்படியே வாழ்றவர் அப்படி ஒரு லட்சணையாக வாழ்கிறவர் அவற்றை போய் சாமி ஒரு நல்ல குரு இருந்தால் சொல்லுங்களேன்னு ஒருத்தர் கேட்டார் அவர் மாதிரி ஒரு குருவே இல்லை அவர்தே போய் எனக்கு ஒரு நல்ல குருவை காட்டுங்கன்னா எப்படி அவர் ஒரு பொண்ணு சிரிப்பு திரிச்சுட்டு கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் நினச்சி விட்டார் பக்கத்தில் வச்சுக்கிட்டேயே கிடைக்கலன்னு அர்த்தம் நல்லா சொல்கிற ஒருத்தர் இருக்கார் கேட்டுக்கிட்டே அப்போ என்னும் குருன்னா என்னமோ இந்த சித்து வேலை செய்கிறவர் இவளுடைய க அப்படி போயிருது அப்படியே மந்த் மாந்திரிகம் அது பண்ணணும் எதிர்காலத்தை சொல்லணும் கடந்த காலத்தை சொல்லணும் சொல்லி என்ன பண்ண போகிறோம் முதல்ல வரும் சில ஆர்த்தல்கள் வரும் சில இதெல்லாம் அபூர்வமாக தெரியும் ஆனால் அதில் கவனம் போயிடக்கூடாது ஒருத்தர் சொன்னார் புத்தருக்கு வந்து அவருக்கு அந்த சித்தினால் ஐநூறு ஜென்மம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னார் ஒருத்தர் கேட்டால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது அவருக்கு தெரியலார் அவருக்கு முன்னாடி இருக்க ஜென்மம் தெரியல ஐநூறு ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்க ஜென்மம் தெரியலில்ல அது குறைந்தானே அப்படின்னாரு இந்த ஒரு ஜென்மத்தில் நடந்த துக்கத்தவே நினச்சி நினச்சி வேதனைப்படுறான் இந்த ஐநூறு ஜென்மம் ஞாபகம் வந்து எவ்வளோ அவஸ்தையாக இருக்கும் யோசிச்சு பாருங்க தேவையாக நம்மளுக்கு இருக்கம் போய்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் அதனால் இந்த குருவை பற்றினா இந்த குரு தத்துவத்தை உபதேசிக்கிற குரு கிடைக்கிறது ஒரு தடைதை கிடைக்காமல் இருக்கிறது அது புண்ணியவசத்தால் இது வந்து ஞானத்துக்கு முன்னாடி அதனால தான் தாய்மார்கோட படித்தார் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினாருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமேனர் அதனால் இந்த தடையை முதல்ல நீக்கி வந்தாச்சு சிரவணம் பண்ணியாச்சு இங்கே கேட்ட பிறகு ரெண்டு தடை இருக்கான் ஒன்று யாராவது வந்து சந்தேகத்தை உண்டாக்கி விட்ருவாங்க இன்னொன்று விபரீத பலன் நம்மளுடைய அனுபவம் இருக்கு இது போகாது அனுபவமே சாஸ்திரத்துக்கு முரணாக இருக்குது நம்ம அனுபவத்துக்கும் சாஸ்திரம் சொன்னது வித்தியாசம் இருக்குது இந்த அனுபவமும் நம்மளை குழப்போம் வேறவங்களும் குழப்பிடுவாங்க இதை நீக்குறதற்கு சம்சய மனனம்ங்கிற சாதனையை பண்ணணும் இந்த விபரீதமான பாவனை நம்முடைய பழைய வாசனைகளை நீக்குவதற்கு நிதித்தியாசனம்ங்கிறது பண்ணணும் இங்கே சந்தேகம் சந்தேகம் எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத நீக்குவதற்காக மனனம் என்ற சாதனை அப்படிங்கிறார் அதாவது இதுக்கு என்ன பண்ணாருன்னு யாரோ ஒருத்த வந்து குழப்பறது இல்லை நாமளே குழப்பிட்டு சரி பண்ணுறது இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அந்த மூர்த்த கால்லாம் நடுவாங்க கல்லாக ஊண்டி கவூண்டி அந்த கால் நல்லா டைட்டாக நட்டிட்டு இவரே ஆட்டி பார்ப்பார் ஆடுதான் மற்றவங்கள ஆட்டுற சூழலில் நாமளே என்ன பண்ணுறது அது ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அது மாதிரி நாம் பெற்ற ஞானத்தை நாமளே ஒரு அசைச்சு அசைச்சு பார்க்குறது இது சரியாக இருக்கா சரியா இல்லையான்னு குருவே என்ன பண்ணுறார் இவங்களே ஒரு பூர்வபக்ஷம் அதாவது ஒரு எதிர்கேள்வியை கேட்டு எப்படியெல்லாம் கேள்வி கேட்க முடியும்னு சொல்லி கேள்வியை கேட்டு பிறகு அந்த சந்தேகத்தை நீக்குவது அதாவது என் கூட ஒருத்தர் படித்தார் என் ஃப்ரெண்டு எனக்கு அவர் பார்த்திங்கன்னா க நாஸ்திகம் அப்போ காலேஜில் படிக்கும்போது என்ன பண்ணுவாண்டிங்கன்னா அப்படின்னு உட்காந்து கடவுள் இருக்கார் நீ வாதம் பண்ணுன்னு ஒருத்தர் வாதம் பண்ண சொல்லு எல்லா பேரும் சேர்த்துட்டு இவன் நிறையா பாயிண்ட்ஸும் இல்லைன்னு வாதம் பண்ணிடுவான் கரெக்டாக பிறகு நான் நீங்கள் கடவுள் இல்லைன்னுங்கிறது வாதம் பண்ணுங்கம்மா இவன் நாஸ்திகம் இருக்கார்னு வாதம் பண்ணி சிக்க நிரூபிச்சுருவான் இவன் நாஸ்திகம் இருந்துட்டு கூட அவங்க வாத்து ஜெயிச்சிடுவான் கடைசியில் வக்கீலாண்ணான் நல்ல பெரிய வக்கீல் ஆகிட்டான் இப்போ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் இதாயிட்டா அப்போ எப்படி பாருங்கள் இல்லைங்கிறத சொல்லி விரும்பிக்கிறான் இருக்குங்கிறது விரும்பிக்கிற அந்த மாதிரி நாமளே கேள்வியை கேட்டதை அசைச்சு இதை சரி பண்ணுறது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இங்கே அது மனநம்னு பேர் இங்கே அப்படி பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த பூர்வபக்ஷம் எதிர்கேள்வி வெளியே இருந்தும் வரலாம் நம்மளுக்குள்ளே குழப்பிடுவோம் நாமளே யோசிச்சு கேட்டு போன உடனே சந்தேகம் வந்துடும் ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது அவர் சொன்னார் தப்பாக இருக்கலாமே அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே சந்தேகம் வர ஆரம்பிக்கும் அதை நீக்குவதற்கு இந்த மனநம் எப்படின்னா உதாரணம் சொன்னால் புரியும் ஒருத்தர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் எத்தனை மணிக்கு போகும்னு கேட்கறாரு இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்னு கேட்குறாரு ஏழு மணிக்கு வரும் அப்படிங்கிறார் பிறகு அங்கிட்டேருந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு இப்போ அவர் சொல்கிறது பொய் ஆறு மணிக்கு வந்துடும் பாது சீக்கிரம் போ அப்படிங்கிறார் முதல்ல ஏழு மணிக்கு போகுங்கிற அறிவு வந்துருச்சு அந்த அறிவு கரெக்டாக இருந்துச்சு இப்போ என்னாச்சு ஆறு மணிக்கு போகணும்னு அந்த அறிவு என்னாச்சு அது போயிடுச்சு அந்த அறிவு இப்போ வேலையும்லாமல் போச்சு ஏன்னா இவர் குழப்பிட்டாரே இப்போ என்னாச்சு அவர் சொன்னது உண்மையா இவர் சொன்னது உண்மையானு சந்தேகம் வந்துடுச்சு திருப்பி என்ன பண்ணு திருப்பி இதை போய் கவுண்டரில் போய் கேட்ட ஆகணும் இல்லை வேலையாக நல்லா கேட்கணும் கேட்டு திருப்பி விசாரிச்சு தான் நிலைநாட்ட முடியும் இப்படி சந்தேகம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்மளுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் சொன்னார் இந்த கிராமத்திலேருந்து சினிமாவுக்கு போவாங்க டவுனுக்கு நடந்தே போவாங்க அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் அப்போ சினிமாதான் நம்ம ஃபேமஸ் பாப்புலர் கிராமங்களில் எல்லாம் டூரிங் டாகிஸ் அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கேன் டவுனில் இருந்து ஒருத்தர் வந்துருக்கிறாரு சினிமாவுக்கு போகிறாரு இந்த இன்னொருத்தர் கெஸ்ட்டாக வந்தவர் அவர் போகிற வழியில் ஒருத்தர் வர்றாரு இந்த சினிமாவில் எத்தனை மணிக்கு படம் போடும் அப்படின்னு கேட்குறாரு அவர் ஆறரை மணிக்கு படம் போடுவாங்க அப்படிங்கிறாரு அப்படியா சரி நம்ம போயிடலாம் வந்துட்டு போகிறாரு இன்னொருத்தர் வந்தோன்னே இல்லைப்பா ஆறு மணிக்கெல்லாம் போட்டுருவான் இன்னொருத்தவன் சொல்லிடுறான் இப்போ குழப்பிரிச்சு வருகிறதா சீக்கிரம் போகணுமே நினைக்கிறாரு இதெல்லாம் பார்த்துக்கப்பா அங்கேப்பா ஒருத்தர் சொன்னார் அப்போ அந்த ஒருத்தன் ஆடுன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் மாண்ட்டப்போ கேட்டு தெளிவாக சொல்லுவான்னாரு அங்கே போய் கேட்டால் அவன் என்ன சொல்கிறான் இருந்தால் பாருங்கள் இத்தனை மணிக்கு கவுண்டர் திறப்பான் இத்தனை மணிக்கு டிக்கெட் கொடுப்பான் இத்தனை மணிக்கு உள்ளே அப்புறம் இந்த நியூஸ் போடுவாங்க இத்தனை மணிக்கு நியூஸ் போடுவான் இத்தனை மணிக்கு உடம்பரம் போடுவான் இத்தனை மணிக்கு படம் போடுவான் இப்போ சந்தேகம் திருப்பி முதல்ல ரெண்டு பேர் சொன்ன சந்தேகம் வந்துடுச்சு அவன் கிளியராக தெளிவாக சொல்லிட்டான் இப்போ கிளியர் ஆகிடுச்சு அவனுக்கு அது மாதிரி சந்தேகத்தை முதல்ல கிளப்பி இங்கே நீக்குகின்றார் அந்த உரிய நபரிடம் அவன் ஆடுமைக்கிறேன்னு பார்க்கக்கூடாது ஏன்னா அவன் ரெகுலராக சினிமாவை பார்க்குறேன் ஒரு படம் விடாமல் பார்க்குறவன் அவன்கிட்ட போய் கேட்டால்தான் புரியும் வேற ஆள்கிட்ட போய் கேட்டால் புரியாது ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் பார்க்குறவருக்கு எப்படி தெரியும் அதேமாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் போட்டுறது கவுண்ட்ரு போயிருக்கு இப்போ கையிலே ஃபோன்லேயே வந்தாச்சு எல்லாம் ஃபோனில் பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிருங்க ஈஸியாக என்ன உரிய நபரிடம் அந்த உரிய போய் அதை விசாரித்து உண்மையை தெரிஞ்சுக்கிறது மனநம் அப்படிங்கிறார் காணல் நீர் தண்ணியை பார்த்து கண்ணு தண்ணீர்னு சொன்னால் அது கண்ணு பிரமாணம் காணல் நீரை பார்த்து கண்ணு தண்ணின்னு சொல்லிச்சுன்னா கண்ணு இப்போ பிரமாணம் கிடையாது அது கண் ஆபாஷம் பிறகு போய் அதை நேராக வேற போய் நேராக போய் பக்கத்தில் பார்த்து தெளிவுபடுத்தணும் அப்படி ரெண்டு ஒன்று உண்மையை பார்த்து சொல்லலாம் இன்னொன்று பொய்யா காமிக்கும் இதெல்லாம் நம்ம விசாரிக்கும் பொழுதுதான் தெரியும் அப்படிங்கிறாங்க இப்போ சாஸ்திரம் சொல்லுது என்ன சொல்லுது சத்தியமேவ ஜெயதே அறத்தான் வருவதே இன்பம் இது யாராவது ஒத்துக்குருவாங்களா தர்மந்தேன் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் யாரோ ஒத்துக்குருவாங்களா நேர்மையாக வாழ்ந்து அந்த உலகத்தில் வாழவே முடியாது எல்லாரும் சொல்கிறாங்க சொல்கிறாங்களா இல்லையா குழப்பிட்டாங்களா இல்லையா வாழ்கிறவனை ஏன்னா வெளியே பார்த்தா அப்படி தெரியுது உண்மை அது கிடையாது நான் சென்னையில் போய் ஒரு இது பண்ணி பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் பப்ளிகேஷன்லாம் வச்சு முத முதல்ல பற்றி போய் சென்னைக்கு போயிருக்கேன் தொழில் பண்ணுறேன் புதுசாக என் பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஃபோன் பண்ணுறார் ஒருத்தர் வந்தார் சென்னையில் உட்காந்துக்கிட்டு ஃபைன் பண்ணும்போது ஒருத்தர் ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கேன் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்ங்கிறார் சென்னையில் உட்காந்துக்கிட்டு நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்றார் எனக்கு என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு கேட்டேன் வர என்னங்க முடித்தப்படி இப்படி பொய் சொல்கிறீங்க நீங்கள் வெளியே போகும்போது பைக்கில் போகும்போது பார்த்துட்டா அவன் தெரிஞ்சு போகாதா இப்படி பொய் சொல்கிறீங்களே அப்படின்னு பாண்டிச்சேர் இருக்கேன்னு சொல்கிறீங்களேன்னு சொன்னேன் இதாக பாருங்கள் நான் பொய் சொல்கிறேங்கிறது அவனுக்கும் தெரியும் நான் சென்னையில் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும் இப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இங்கேயெல்லாம் நேரம் நேரம் தான் வாழ முடியாதுங்க பெஷாம இருங்க அப்படின்றான் இது எப்படி உண்மையாகும் எத்தனை பேரை பார்க்குறோம் பொய் சொன்னால் அதாவது உண்மையான சந்தோஷம் அவங்க அறத்தான் வருவதையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கணும் குழப்பிட்டாங்க தர்மப்படி வாழ்ந்தால் வாழ முடியாது சத்தியம் சொன்னால் வாழ முடியாது உண்மையை சொன்னால் வாழ முடியாது எத்தனை பேரை பார்த்துருங்க காந்தி இருந்தார் ஹரிச்சந்திரன் இன்றைக்கும் பேசுகிறோமே வல்லுவர் கூட சார் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உழங்குறார் இன்றைக்கி இருக்காங்கல்ல உண்மை செஞ்சு வாழ்ந்தவங்க இருக்காங்கல்ல தர்மமாக வாழ்ந்தவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கோமா இல்லையா இன்றைக்கி நினைக்கிறோம்ல அது எப்படி பொய்யா ஆனால் குழப்பிட்றாங்க மக்கள் வந்து இந்த வார் நேரமே அருந்தேன்னா நீ வாழ முடியாது சொன்னார் சென்னையில் அவர் சொல்கிறாரு கடையை திறக்கும் போதே எவனை ஏமாத்தலாம்னு நினச்சுன்னா கடையை திறப்பா நீங்கள் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கேங்கிறார் என்னைய அப்போ இது எப்படி இருக்கு பாருங்கள் உலகம் அப்போ இங்கே குழப்பிட்டார் தர்மம் சொல்லியிருக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு குழப்பிட்டார் இங்கே சந்தேகம் வந்தாச்சு நம்மளுக்கு அப்போ எப்படி இது தர்ம விஷயத்துலேயும் இருக்குது தத்துவ விஷயத்துலேயும் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் சந்தேகத்தை நீக்க வேண்டும் அப்படிங்கிறார் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா பெரும்பாலானவர் சொல்கிறத உண்மையை நம்ம நம்பிடுவோம் ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு பொய்யை சொன்னால் உண்மையை நம்பிடுவோம் நம்பிடுவோமா இல்லையா இந்த விஷயத்தில் அப்படித்தான் நடக்குதுங்கிறார் பூமி தட்டையானதுன்னு அத்தனை கோடி மக்கள் நம்பினாங்களா இல்லையா பூமி உருண்டைன்னு கண்டுபிடி நம்ம இவ் நம்ம ஹிந்து மத சாஸ்திரத்தில் பூமி உருண்டைங்கிறது எப்பயோ உண்மை சூரியன் வந்து நிற்குது பூமி எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் இருக்குது நாம் எதோ மழுக்கடிக்கப்பட்டு அது அறிவு தெரியாமல் இருந்தோம் ஆனால் ஒரு காலத்தில் உலகத்தில் எல்லா நாடுகளை என்ன நடிச்சிக்கிட்டு இருந்தான் பூமி கண்டுபிடிச்சு சொன்னோன்னு அடிச்சு கூட போயிட்டாங்க நாங்கள் எப்படி நீ உருண்டைன்னு சொல்கிற அது உருண்டையாக இருந்தால் எப்படி நிற்கும் எங்கே நிற்கும் ஒரு குழந்தை கேட்டுச்சு பூமி ஆகாசத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொன்ன உடனே விழுந்துடாதானு கேட்டுச்சு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை விழுந்தா எங்க போய் விழுகும் விழுகிறதுக்கு எங்கே போய் விழுகிறதுக்கு எங்கே இடம் இருக்குது எதிர் போய் விழுகும் பாருங்க ஒரு குழந்தை கேட்குது எங்கே போய் விழுகும் இப்போ பூமி தட்டையாக இருக்குன்னு அத்தனைக்கு கூட சொன்னதும் பொய்யா போச்சுல உண்மை இல்லையே அது மாதிரி நிறைய பேர் சொல்றதுனால ஒரு பொய் வந்து உண்மையாக ஆகிவிடாது நிறைய ஐன்ஸ்டின் சொன்னாங்களாம் நீங்கள் கண்டுபிடிச்சலாம் தப்புன்னு எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்களாம் தப்புன்னு ஒருத்தர் சொல்ல வேண்டியது எது குழப்பேர் சொன்னாப்பெல்லாம் ஏற்றுக்கிறவுன்னு நாரன் ஒரு ஆள் சொல்ல வேண்டியது அப்படின்னு அதனால் நிறைய பேர் சொல்கிறதுனால ஒரு உண்மை பொய் வந்து உண்மையாகி விடாது உண்மையும் பொய்யாகி விடாது அதனால் இங்கே சந்தேகத்தை கிளப்பி அவர் என்ன பண்ணுறார் சந்தேகத்தை நீக்கிறதுக்கு சொல்கிறார் இங்கே என்னன்னா முதல்ல வந்து குண்டக்கமண்டக்க கேள்வி வைப்பம் பாரு சிஷியை வந்து உண்மையான சந்தேகத்தை இங்கே அப்படி இல்லை சும்மா விதண்டா வாதமும் ஒருத்தர் கேள்வி கேட்க அவனுக்கு விதண்டா வாதம் பயிற்சி சொல்கிறதாரு அவன் கேட்குற பானியில் பயிற்சி சொல்லி நிவர்த்தி பண்ணிடுற பிறகு முறையாக சொல்வார் ரெண்டு ஆங்கில சொல்ல போகிறார் இங்கே அவன் எப்படி கேள்வி கேட்க போகிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு பிறகு என்ன பண்ணுவார் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அடுத்தது சொல்ல போகிறார் அதை அந்த விளக்கத்தையும் சுலோகத்துக்கு அர்த்தத்தையும் அடுத்த வகுப்பில் ஓம் பூர்ண பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணிய பூர்ண மாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்தை ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுநாதஸ்வீக்கி ஜய